தங்களை சுத்தொள்ள ஒரு கூட்ட குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் தாய் தகப்பன் பிள்ளைகள் எல்லாரும் சுத்தி இருந்தவர்களை என்ன செய்யணும் கஷ்டம் இந்த நிலைமை பொது வருஷத்திலும் தொடரக்கூடாது ஓசியாவின் புத்தகத்துல ஒரு வசனம் உண்டு சில காரியங்களுக்கு ஜெபிச்சுட்டு நம்ம சுத்திட்டு போகலாம் ஓசியா எட்டு அஞ்சு இன்னும் இருவரைக்கும் சுத்தங்க அடைய மாட்டாங்க எத்தனை நின்று எத்தனை வருஷம் புது வருஷம் பழைய வருஷம் எப்படி தாண்டிட்டே போகணும் சில வீடுகளில் மனைவிகள் சுத்தி இருச்சிருக்கிறாங்க சில குடும்பங்களில் புருஷன்மாரி சுத்தி இருச்சிருக்கிறாங்க சில குடும்பத்தில் பிள்ளைகள் சுத்தி இருச்சுருக்குறாங்க சில குடும்பத்தில் பெற்றோர் மட்டும் சுத்தி இருச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு ஒன்று ஒன்று ஒன்று ரெண்டு பேர் விட்டு விட்டு விட்டு அவங்க ஒரு கூட்டத்துக்கு வருவாங்க அரை கூட்டத்துக்கு வருவாங்க லேட்டாக வருவாங்க ஏதோ டைம் பாஸ் மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க பின்னாலை வந்து எங்கேயாவது ஒரு சந்தில் உட்காந்துட்டு போவாங்க ஆனால் ஒரு சுத்தாங்கம் நமக்கு இந்த நாட்களில் உண்டாகணும் அதனால ஒரு கேள்வி இருக்கு எது வரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள் ரெண்டு நாடகமத்தில் சுத்தாங்கம் இல்லைன்னா கிருபை உள்ள தேவன் அதை மன்னிச்சு கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஜபிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாகமும் முப்பது ஒரு மனுஷனுடைய ஜபம் முழு ஜனங்களையும் சுத்தமாக்குனதாகத்தான் இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கி இப்போ உங்க வீடுகள்ல எல்லாரும் சுத்தீரிக்கப்பட்டாங்களா உங்கள் மனைவி உங்கள் புருஷன் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பெற்றோர்கள் எல்லோரும் சுத்தி இருக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சா எல்லா கூட்டங்களுக்கும் வர்றதில்ல ஒப்பு கொடுக்கணும் இருதயம் உடையணும் தண்ணீரை போல ஊற்றணும் ஆண்டுடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் போராடணும் அழணும் கண்ணீர் விடணும் மனங்கசந்து அழணும் மனஸ்தாவப்படணும் மனம் திரும்பணும் இவைகளெல்லாம் நடக்காத பட்சத்தில் ஆண்டோர் கேட்குறாரு எது வரைக்கும் அவர்கள் சுத்தாங்கம் அடையாதிருப்பார்கள் எசைக்கியா இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக ஜபித்தான் பரிசுத்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருமையுள்ள தேவனரை மன்னிப்பார்கள் சொன்ன உடனே கத்தரை எசைக்கியாவின் ஜபத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகுரம் செய்தார் இப்ப எல்லாரும் ஜோமண்ணுமா எல்லாரும் ஜோமன்லமா நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் விசுவாசிகள் புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ நாலு பிள்ளையோ ரெண்டு பிள்ளையோ ஒரு பிள்ளையோ எல்லாரும் சுத்தி இருக்கப்படணும் அடையணும் ஒருவேளை பரிசுத்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்க அடையாமல் இருந்தாலும் கிருபையுள்ள தெய்வம் மன்னித்து அவங்களை கத்தராமே இறங்கி என்ன செய்யணும் அவர்களுக்கு அனுகூலம் செய்யணும் எல்லாரும் போராடலாமா ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் ஒருமித்து ஜோம் பண்ணுவோம் நம்ம சபையில ஒரு நானூறு பேர் ராபோஜன் எடுக்கிறது பெரிய சாதனை இல்லை பெரிய மனவர்களே எல்லாரும் எடுக்கணும் அப்பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும் பொழுது இல்லாமல் வெந்தயகோசை நாளில் அந்த மேல் இறங்கினது உட்கார்ந்து நூத்தி வரை நிரப்பினது ஆமேன் அது போல முழு சபையும் கொஞ்ச நேரம் தேவசமூகத்தில் போராடுவோம் கச்சாவே எங்களையும் எங்கள் ஜனங்களையும் குடும்பங்களையும் சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் புதியவர்கள் பழையவர்கள் எல்லாரையும் பரிசுத்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்க வழி எல்லாரும் போராடுவோம் வந்து அறிக்கை செஞ்சிருக்கோம் அது பரிசுத்தலத்துக்கே சுத்தாங்கன்னு சொல்ல முடியாது அது வந்து எதிர்பார்க்கிற ஹோலினஸ் நாம ஒரு நம்மளால தெரிஞ்ச அளவு புரிஞ்ச அளவு நம்ம பரிசுத்தமாக்கிட்டு இருக்கிறோம் வேற வழி இல்லாம ஆனா பரிசுத்திற்கு ஏற்ற சுத்தாங்க இருக்கா அப்படின்னா நமக்கு அது ரொம்ப கடினமான ஒரு பாதை அதனால அதை கத்தர் தரணும் விட கூடாது அந்த அனுபவத்துக்குள்ள எல்லாரையும் கத்தர் நடத்த முடியாது எல்லாரும் கொஞ்ச நேரம் போராடுங்க ஆமா எசைக்கியாவின் ஜபத்தை கேட்டு அனுகூலம் செய்த தேவன் நம்முடைய ஜபத்தை எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணட்டோம் bara bara bara bara bara bara bara bara bara bara parso ta sarad ke dastaanga ta taar dastaanga ta taar sustaanga ta taar sustaanga ta taar kala wala tera wala karara la ab tera wala bara bara bara bara bara bara bara ya sada wala bara bara bara bara bara bara bara முதல்லாகலத்துக்கு ஒரு சுத்தையும்து ஜம் வராத இருக்கிற எங்களுடைய சபை ஜனங்கள் எல்லாருக்குள்ள போராடும் ஜங்களுக்கு அனுகூலம் ஏற்றே முதலாவது எனக்கு தாருமாண்டவரே எங்களுடைய ஊழியர்களுக்கு தாருமாண்டவரே எங்களுடைய ஜனங்களுக்கு தாருமாண்டவரே வந்து முழங்கால் நிக்கிற ஒவ்வொருவருக்கும் தாருமாண்டவரே பரிசுத்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்க பராத ஜனங்களுக்குளே உண்டாகட்டும் முழு சபைக்குள்ள உண்டாகட்டும் அரே லাবা லাবা ரேப லাবা ரேப லাবাரேப கரபங்கரேரே ஹரேதுラ ஹரேலா 바라バリ ஹரே எಗதே ደగేಗதேಗதேಗதேಗதேಗதேಗதேಗதே ஜீசா ஜீசா ஜீசா ஜீசா சலா பខரா பខரா ரே <small> மே <small> அந்த ஒரு பரிசு கேட்டு ஒரு சுத்தாங்க சுத்தாங்க சுத்தாங்க சுத்தாங்க சுத்தாங்க சுத்தாங்க ம் எக் உண்டாகட்டும்ன்னித்து செய்யரி அலி சி சி சஜி சச்சி சச்சி சஜி சஜி அலி தோதிர தோதரா Otra outra outra outra outra outra outra <todicata> Aleluia Ele <todicata> ele ele ele ele ele ele ele Ele அரபகத் ஹதமனகத் துரானியன் கத்துனி மிகரபான் துரானியன் ஹஜ்ஸ் மீனா ஹலிகவாலா ஹலே ஹலன ஹலே மீல வர வர ஆமா இரண்டாவதாக வெகு தூரத்தில் இருக்கிற நம்முடைய ஜனங்கள் வெகு தூரம் ஊர்ல இல்ல ஆவிக்குரிய ஜீவி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க எல்லாரையும் கத்தர் சிலுவை பக்கம் கொண்டு வரணும் பின் தந்தான் வருஷம் தூரத்திலேயே நீங்க வர போறீங்க ஆண்டவருடன் நெருங்கி வராம நீங்களே யோசிச்சு பாருங்க நாம் தூரத்தில் வர்றதுக்கு இந்த மார்க்கத்தில் வந்தோம் 22... அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியில் அவருக்கு அறிமுக அறிமுகமானவர்கள் எல்லாரும் கலிலேயாவிலிருந்து அவருக்கு பின் சென்று வந்த ஸ்திரீகளும் தூரத்திலே நின்று இவைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஏசு சிலுவையில் தொங்குறத கெட்சமனை சாரி கெட்சமனை தோட்டத்தில் நிற்க வேண்டியவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க ஓடியே விட்டாங்க ஆனால் இப்போ பேதர் எங்கே வந்து நிற்கிறான் அரண்மனையில் தூரத்தில் நின்றுட்டு அவருக்கு அவருக்கு பின்சென்று வந்த ஸ்திரீகள் எல்லாரும் இப்போ ஒரு குரூப்பு ஒரு குரூப் அதுக்கு முந்தின வசனத்தில் மார்பிள் அடிச்சுட்டு அழுது கிடக்கு ஆனால் இன்னொரு இடத்துல ஒரு குரூப் ஜனங்கள் ஸ்ரீகள் எல்லாம் தூரத்துல நின்று சிலுவையில தூங்குறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப நமக்கும் எவ்வளவு விலகி போறீர்கள் போய்கிட்டே இருக்க விலகி விலகி ஏன் போற கிட்டவா இன்னும் நீங்களே அடிக்கப்பட வேண்டும் அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே அதிகம் அதிகமா ஏன் விலகி போனோம் இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் தேவனோடு உங்களை நெருங்கி வர்றது கொண்டு வருது கட்சி தோட்டத்துல ஓடி போனதான எல்லா சீடர்களும் சிலுவைக்கு திருப்பி வந்தாங்க சிலுவையில ஜீவனை கொடுக்கும்பொழுது இயேசு யோவானிடத்தில் பேசினார் அதோ உன் தாய் கட்சிய தோட்டத்தில் ஓடி போனவங்க இவங்க எல்லாமே ஆனா சிலுவைக்கு மறுபடியும் திரும்பி வந்தாங்க அதான் முக்கியம் நாம இந்த நாட்கள்ல திரும்பி வரணும் நம்முடைய விசுவாசிகள் ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும் ஒரு உடைதல் உண்டாகணும் இந்த கொ இந்த நாட்களில் எல்லாரும் திரும்பணும் இந்த அறவேக்காடு கால் வேக்காடுலாம் அதுலேருந்து ஒத்து வராது ஆஃப் பாயில் கேஸ்லாம் ஒத்து வராது சும்மாபடியே அரை உரையாகவே பேருக்கு காணிக்க கொடுக்கறது தசமாக கொடுக்கறது நீ போங்கிறது கூட்டத்தை கொண்டு வந்து விட்டுட்டு போகிறது கடைசி நேரத்தில் வர்றது ரொம்ப பிஸியாக தங்களை காட்டிக்கிறது ரொம்ப ஹை டெக்காக இதெல்லாம் விட்டுட்டு கத்தடைய பாதத்தில் வந்து நம்முடைய ஜனங்களை நினைச்சனும் விழுந்து கிடக்கணும் அப்படி ஒரு காலங்கள் வேணும் ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கல்ல ஒரு ஆளுக்கு எழுப்புதல் வந்து இன்னொரு ஆளுக்கு எழுப்புதல்னா பிரயோஜனம் இல்லை புருஷனுக்கு எழுப்புதல் இருக்கு மனைவி வந்து ஏங்க என்னங்க பாத்தாலும் கோயிலுக்கே போறீங்க இல்லை மனைவிக்கு எழுப்புதல் இருக்கு இவன் இப்படிலாம் சும்மா டெய்லி போற வேலை வச்சுக்காத அப்படின்னா இல்லை பிள்ளைகளுக்கு எழுப்புதல் இருக்கு ஐயயோ நீ ஊழியத்துக்குலாம் போக கூடாது அப்படின்னு பெற்றோர் சொன்னா அர்த்தமே இல்லை எல்லாரும் ஒருமித்து செயல்பட வேண்டியது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் எல்லாரும் ஒருமித்து அப்படி ஒரு அனுபவம் நமக்கு சபைக்குள்ள வேறு எல்லாரும் சிலுவை பக்கம் வரணும் இந்த நாட்கள்லாம் ஒரு அருமையான நேரம் கத்தனம் ஜீவன் உள்ள தேசத்துல நாட்களை கூட்டிக் கொடுத்து வருஷத்தின் கொண்டு வந்திருக்கிறார் இந்த கூட்டங்கள் வாயிலாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோமெல்லாம் எல்லாரையும் ஒருத்தரும் தூரத்தில் இருக்க கூடாதுங்க நேரம் கத்தாவு அனுக்கிறவன் செய்யுமையா Oh God, you will be close to me. I can't believe I will be close to you. Oh God. Jesus, Jesus, Jesus. Oh God, Jesus, Jesus.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 la la la la la la la la la la la hallelujah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 சுத்திருப்பின் நிலவரம் எப்பொழுதும் எடுத்துட்டு வெளிநாடுகள் என்ன வருது வருது பல இடங்கள்ல இருக்கு இந்தியாவில் சுற்றி ஆயில் வந்து ரோட்ல ஒரு ட்ரிப் கொட்டிடுச்சு விழுந்து வழுக்கு விழுந்துட்டான் அது சாக்கடை மாதிரியே இருக்கும் ஒரு குரூட் பூமிக்குள்ள இருந்து எடுக்கிற ஒரு இது பிரிப்பான் பாருங்க சுற்றிப்பான் பாருங்க அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி எது ஆ பெட்ரோலில் என்னது ஃப்ளைட்டுக்கு யூஸ் பண்ணுறத எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி அது விமானத்தை பறக்க வைக்கிது செகண்ட் தான் இந்த நம்ம இதில் ஸ்பீடு அது இதெல்லாம் போடுறது நார்மல் டீசல் அதுக்கு அப்படியே அந்த மண்ணெண்ணெய் தார் நாப்தா இப்படி ஒன்று ஒன்றா என்ன செய்யுது பிரிஞ்சு வந்துடுது இது எதனால் நடக்கிறது அப்படியே குரூட் ஆயிலா எடுத்து எந்த தேசமும் என்ன செய்ய முடியாது யூஸ் பண்ண முடியாது தேவனும் நான் என்னையும் உங்களையும் யூஸ் பண்ணணும்னா தப்புன்னு எடுத்துல யூஸ் பண்ணிட மாட்டாரு அத நம்மளை அந்த வேலையை செஞ்சாதான் என்ன செய்யும் நடக்கும் அப்படின்னா இந்த சுத்திருப்பு டெய்லி நடக்கணும் நமக்குள்ள இன்னைக்கு இந்த சுத்திருப்பு கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு ஜெபிச்சுக்கிட்டு ரெண்டு நாள் லீவ் போட்டு ஒப்பு கொடுத்துட்டு விட்டுறதில்லை இதை மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப சொல்ல போங்க ஒரு நாள் உலாம் என்ன ஏசனால சோத்ரா சோத்ரா சோத்தராங்க நாளைக்கே பின் மாற்ற என்ன செஞ்சிடும் வந்துடும் சரிதான் சொல்றது இதை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப முக்கியம் இந்த லைஃப வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப கடினமானது ஆனா அது தேவை ஒரு கட்டடத்தை கட்டலாம் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா முடிஞ்சு குச்சது போய் விடு மாதிரி ஆயிரும் இல்ல கொஞ்ச நாள் என்னன்னா கத்தாவே நாங்க இந்த டெய்லி அந்த சுத்திருப்பு நீங்க பாசுடைய டைரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி டைரி எழுதுவார் ஒவ்வொரு நாளும் நைட்ல ஒரு சுத்திருப்பு அந்த இன்னைக்கு மத்தியானம் நான் வந்து சாப்பிடும் அந்த உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சமையல் பண்ணவங்களை நான் இணைஞ்சிட்டேன் மனசில் திட்டேன் ஒரு பொறுப்பாக செய்யலையே அப்படின்னு அது கூட உங்களுடைய வீட்டில் நான் கேட்கறதுக்கு எனக்கு என்ன கிடையாது தகுதி கிடையாது தப்பு தான் என் மனசில் கூட அவங்களை நாங்கள் இணைஞ்சிடக்கூடாது ஏசி இருக்கக்கூடாது நான் சீப்பர்சன் சொல்லிவிட்டு அப்படிலாம் அவங்க திங்க் பண்ணி டெய்லி என்ன செய்யறாங்க அதை கிளியர் பண்ணுறாங்க நாமும் இதை மெயின்டைன் பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் தோத்துருவோம் இந்த பிரதி இந்த லை வந்து ஒரு வாரம் ஓடும் இல்ல ஒரு மாசம் ஓடும் இல்ல ஒரு டைம் வரைக்கும் ஓடும் மெயின்டைன் பண்ணாத போது அதுக்கு என்ன செய்யாது வண்டி பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் ஓடுங்க காட்டும் லைட் எல்லாம் எரியும் ஆனா நீங்க அதை வானிங்க எடுத்துக்கிட்டு உடனே என்ன செய்யணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இன்னைக்கு பாருங்க நமக்கு வந்து அநேகர் இதை மெயின்டைன் பண்றது இல்லை அதனால நமக்கு தோல்வி நீங்க வந்து ஒரு டைம் போட்டு நைட்ல தூங்கும் போது தேவ சமூகம் நம்ம இருக்கா அப்படிங்கறத பாட்டு ஒன்று என் படுக்கையில என் ஆத்மனே தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை என் படுக்கையில் போன பின்பு நான் என் ஆத்மனேசரை தேடினேன் இப்ப நீங்க பாருங்க அஞ்சரை வரவேண்டிய காலேஜ் பொண்ணு ஒரு தாய் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு அரை மணி நேரம் பஸ் லைட் அதே நேரத்துல அதே காலேஜில் உள்ள ஒரு பொண்ணு மணிக்கு வீட்டுக்கு வந்துருச்சு இவங்க எப்படி இருக்கும் உடனே அந்த பிள்ளைட்டு நினைச்சி வாங்க ஓடுவாங்க என்ன என் பிள்ளை ஏன் வரல காலேஜ் முடிஞ்சிச்சுல ஏன் வரல உடனே அந்த பத கூடும் ஏழு மணி ஆகுது பிள்ளை வரல எப்படி இருக்கும் ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிரும் பயம் வந்துடும் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோன்னு உடனே இருக்கிறவங்களை அவ்வளோ வரையும் போனை போட்டு கலைக்கு எடுத்து ஓடு உடனே கிளம்பு காலேஜும் அப்போ உங்க பிள்ளை குறித்து எவ்வளவு ஒரு கரிசனையும் ஒரு பதட்டமும் உங்களுக்கு இருக்கு இங்கே சொல்லி இருக்கு என் படுக்கையில் நான் யாரையும் தேடினேன் புருஷனை பிள்ளைய தேடல அம்மாவை தேடல மனைவியை தேடல யாரை தேடினாரா அந்த மனவாட்டி யார தேடினா ஆத்தும நேசரை தேடின தேடினா யாரும் இல்லை ஆத்தும நேசரை காணவில்லை நம்ம செய்வோம் சரி சரி காலில் வரட்டும் எங்க போனாலும் என் ஆத்மேசரை தேடுவேன் என்றேன் தேடியும் நான் அவரை காணவில்லை நகரத்தின் தெருக்களிலும் திரும்பி நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் இவ போ பகல்ல போன ரூட் எது நகரத்துல காசை தொலைச்சவ எங்க தேடுவான் மார்க்கெட்ல வரைக்கும் போயிட்டு வந்துட்டு காசு தொலைஞ்சு போச்சுன்னா இவன் பஸ் ஸ்டாண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது எங்க போவான் எங்க விட்டானோ அதே ரூட்லதான் போவான் உண்மைதானே அதே போலதான் இவள் நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் என்ன செய்தா தேடினா நகரத்திலே தெரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள் என் ஆத்மநேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன் நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்மநேசரை கண்டேன் அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவரின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி விடாமல் பற்றி இன்னும் கொஞ்ச தூரம் போன அதாவது பகல்ல எங்க போனாலும் அதே ரூட்ல நெஞ்சா போனா அங்க யாருந்தாத் உடனே கூப்பிட்டு படுக்கை அறைக்கே கொண்டு வந்துட்டான் தான் என் தாயின் அறை வீட்டுக்கு கொண்டு வரும் மட்டும் நான் அவரை விடாமல் பத்துக்கொண்டேன் அப்ப நைட்டுக்குள்ளேயே விட்ட நேசரம் எழுஞ்சாரு பிடிச்சாச்சு டெய்லி நைட்டு உட்கார்ந்து ஒரு சுத்திட்டு போன கதாவே இன்றைக்கு பகலில் நான் எங்கே போனேன் ஆஃபீஸ் போனேன் பிஸ்னஸ் போனேன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போனேன் சர்ச்சுக்கு போனேன் அங்கே போய் கிரு கிண்டல் அடித்தேன் போ இது அதில் தேவ கிருப போயிடுச்சு சமாளம் போய் இந்த வார்த்தையை பேசினால சண்டையாக வந்துடுச்சு இந்த இடத்துல போன போது நான் சரியாக பேசாததுனால பிஸ்னஸே தோற்று போச்சு இந்த இடத்துக்கு போகும்போது நான் வந்து அந்த இடத்துல நின்று இருக்கக்கூடாது அவசரப்பட்டுட்டேன் இப்படி எல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்போ டெய்லி அது என்ன ஆகிடும் ரைட்டு இன்னிமே நம்ம நினைச்சிக்கூடாது அவசரப்படக்கூடாது தேவ சித்தம் இல்லாம போக கூடாது இன்னைக்கு இவ்வளவு நஷ்டம் வந்துருச்சு அந்த வரைய நான் தப்புட்டேன் இப்படி நம்ம ஃபீல் பண்ணி ஆத்துமனேஸ்வரர் தேவ இல்லாம நீ தூங்க என்ன செய்யக்கூடாது ஆத்துமனேஸ்வருடைய சமூகம் இல்லாம நீ தூங்க என்ன செய்யக்கூடாது போக கூடாது அப்ப டெய்லி அந்த மனவாட்டி வந்து தன்னை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா அதனாலதான் அவளுடைய லைஃபு பாதுகாக்கப்பட்டது தோல்விகள் வரும் நம்ம ஒண்ணு இல்லையே தவம் இருந்துகிட்டே கண்ணை மூடிக்கிட்டே மனுஷன் இல்லாத இடத்துல போய் உட்காடுறதுக்கு நம்ம உலகத்துல தானே இருக்கிறோம் அப்ப நமக்கு என்ன வரும் பிரச்சனைகள் வரும் நீ சும்மா இருந்தாலே தூசிகள் வந்து ஒட்டிக்கும் சும்மா இருந்தாலே தூசிகள் வந்து ஒட்டிக்கும் நம்ம போவோம் எதிர ஏதாவது ஒரு விபரீதமான காட்சி வரும் போவோம் சம்பந்தம் ஆள் குறுக்கம் வந்து என்னத்தையா வம்பிழுப்பான் இதெல்லாம் சகஜமானது அதனால ஜெவனுமா எல்லாரும் இந்த பிரதிஷ்டைகள் இந்த இப்போ இந்த ஏழு எட்டு கூட்டம் ஆறு நாலஞ்சு கூட்டங்கள்ல நம்ம உபவாசம் போட்டிருக்கிறோம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம் உடச்சிருக்கிறோம் தாழ்த்தி இருக்கிறோம் விடுறோம்னு தீர்மானிச்சிருக்கிறோம் இதை மெயின்டைன் பண்ணதுக்கு நமக்கு எல்லாருக்கும் கிரும வேணும் வேணுமா வேண்டாமா கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நாள் ரெண்டு நாள் வாழ்க்கையில வேஷம் போடுற வாழ்க்கையல்ல இது நிரந்தரமானது அப்ப இதை மெயின்டைன் பண்ணுது இதை மெயின்டைன் பண்ணிட்டீங்க அற்புதங்கள் தானாகவே நிச்சயம் நீங்க டெய்லி உங்களை சுத்தி என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நடக்குமாளை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான் அப்படி என்ன அர்த்தம் இன்னைக்கு உன்ன பரிசுத்தம் பண்ணினா நாளைக்கு அற்புதம் நாளைக்கு உன்னுத்தம் பண்ணினா நாளைக்கு கழிச்சு உனக்கு அற்புதம் அப்ப டெய்லி நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா டெய்லி நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும் அப்படித்தானே கரெக்டான அதே ஜபம் அதே உபாசம் அதே தாழ்மை அதே அன்பு அதே ஜபம் அப்படியே நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் கூட அதை நினைச்ச கூடாது மிலிடரிய பாருங்க ம் இருக்கோ இல்லையோ சண்டை நடக்குதோ தேசத்துல கலவரம் உள்நாட்டு போறோம் வெளிநாட்டு போறோம் இருக்கோ இல்லையோ காலையில எந்திரிச்சு தொடங்கிருவான் டிரில்ல ஸ்டார்ட் பண்ணிடுவான் பயங்கர பணி பாருங்களேன் இப்ப என்ன வரப்போகுது சுதந்திர தினமா குடியரசு தினமா என்ன வரப்போகுது இதுக்கு வந்து பயங்கரமா ஒத்திகை நடத்துறாங்க டெல்லியில ஆனா பாத்தீங்கன்னா பயங்கரமான பனி மூட்டம் ஃப்ளைட் என்ன செய்ய மாட்டேக்கு இறங்க மாட்டேக்கு டெல்லியில பிளைட் இறங்க மாட்டேக்குது ட்ரெயின் ஓடுறதுக்கு லேட் ஆகுது பயங்கர பனி மூட்டோம் ஆனா இவனுங்களுக்கு போட்டு ட்ரில் எடுக்கிறான் பாருங்க பனியாவது மழையாது இவனுக்கு என்னது காரணம் என்ன தெரியுமா அப்பதான் இந்த சரீரம் கட்டுப்பாட்டில் வரும் இந்த நம்மள மாதிரி அழகா இப்போ ஏழு மணி நேரம் தூங்கி பதினஞ்சு மணி நேரம் படுத்துக்கிட்டு இருந்து அப்படிலாம் இருந்தா இந்த சரீரம் என்ன செய்யாது கட்டுக்கோப்புல வராது மழையோ பனியோ சாவுக்கு ரெடியா மோதணும்னா அவனுக்கு வந்து எல்லாம் ரெடியா இருக்கணும் அப்போ அதனால யுத்தம் இருக்கோ இல்லையோ அவனுக்கு டெய்லி பரா உண்டு எடுத்துருவான் அதே போலதான் நமக்கு வந்து போராட்டங்கள் வரலாம் வராம இருக்கலாம் வியாதி வரலாம் வராம இருக்கலாம் விசுவாச போராட்டம் வரலாம் வராம இருக்கலாம் எப்ப வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீங்க பரிசுத்த வாழ்க்கையை மெயின்டென் பண்ணணும் அப்படி விசுவாசிக்கிறவங்க வாஞ்சிக்கிறவங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுங்க பாக்கலாம் கத்தறி ஒரு கிருப தரட்டுமே தோத்து தோத்து வந்து அறிக்கை விட ஜெயிச்சு ஜெயிச்சு முன்னேறலாமே கத்தாவே இன்றைக்கு நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கடைசி வரை மெயின்டைன் பண்ண எங்களுக்கு எல்லாருக்கும் சபைக்கு உதவி செய்யும் எல்லாரும் போராடுவோம் அது ஒரு பரிசுத்த வாழ்க்கையை சுத்தீரிப்பின் வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கையை சரியான விதத்துல தெய்வீகத்தில் மெயின்டைன் பண்ண எல்லாருக்கும் உதவி செய்யும் அஹ் கிருப கிருப கிருப கருப கிருப கிருப கிருப வாழ்க்கையை மெயின்டெயின் பண்ண உதவி செய்யும் கடைசி வரை காத்துக்கொள்ள அருள் செய்யும் எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டவரே எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டவரே எல்லாருக்கும் உதவி செய்ய மாட்டவரே எல்லாருக்கும் எனக்கு எனக்கும் மற்ற எல்லாருக்கும் பிள்ளைகள் எல்லாருக்கும் கி <gülüyor> ர இதெல்லாம் முடியாதுன்னு பிசாசு ஒன்ட்ட பேசுவான் முடியும் இன்னைக்கு பாருங்க வேலையில லீவே எடுக்காதவங்க இருக்காங்க டிரான்ஸ்போர்ட்ல ஆக்சிடென்ட்டே ஆகாதவங்க இருக்கிறாங்க நாலு மணி ஜபத்து இதுவரைக்கும் விடாதவங்க இருக்கிறாங்க ஒரு சர்வீஸையும் கேன்சல் பண்ணாம வாழ் வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க ஒரு ராபோஜனம் கூட விடாம எடுத்தவங்க இருக்கிறாங்க ஒரு உபவாசத்தை கூட மிஸ் பண்ணாதவங்க இருக்கிறாங்க இல்லைன்னா இல்லை டெய்லி பைபிள் ரீட் பண்ணாதவங்க டெய்லி பைபிள இருபது அதிகாரம் முப்பது அதிகாரம் படிக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க அப்படியேன் பண்றாங்க அருள் செய்யும் தேவைப்படுகிறவங்க கேளுங்க ஹலோ கத்த தருவார் உதவி செய்யமா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோத்ரா தோரே தோரே தோரே எசபாயே எசபாயே எசபாயே எசபாயே எசபாயே எசபாயே எசபாயே எசபாயே எசபாயே ஒருநாள் பரிசுத்தவானல்ல வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தவானாய் இருக்கணும் ஏயோ ஜவக்கரவா மனுஷர்கள் முன்பாக मात्रமல்ல தேவனுக்கு முன்பாக சாத்தானுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் நிற்கவுதே செய்யுவார் யா கத்திரதே கத்திர கத்திரோ Amen, amen, amen, amen, amen. Stop it up, stop it up, stop it up, stop it up, stop it up. Uh... -huh. எல்லாருக்கும் இஷ்டோத்திரமான இன்னைக்கு சுத்திருப்புக்கு ஒரு அழகான ஒரு ஆலை நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு சாமுவேல் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அவன் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டுக்கு திரும்பிப்போம் அஞ்சு இஸ்ரோலர் அனைவருக்குள்ளும் அப்சுலாமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக் கொள்ளப்பட்டவனும் உள்ளங்கால் மட்டும் அவனில் ஒரு பழுதும் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது ரொம்ப அழகானவன் கத்திரவனை அப்படித்தான் உருவாக்கினார் தாபிதுக்கு மகனா கிடைச்சது வந்து ஒரு பெரிய வாக்கிய மாதிரி இருந்துச்சு அப்சலோ மிகவும் அழகான வந்து எவனுக்குமே கிடையாது பெண்களுக்கு கூட அந்த அளவு ஹேர் ஸ்டைல் கிடையாது அவன் அவ்வளவு ஹேர் ஸ்டைல் உள்ள அவனை பார்த்தா ஒரு அவனுடைய சரீரத்தில் ஒரு இதை நிச்சய முடியாது உலகத்துல சொல்லுவாங்க இந்த கைட்டு இருந்தா இவ்வளவு வெயிட் இருக்கணும் அதே மாதிரி அவ்வளவு அழகா இருப்பான் அவன் சாவும் போது தாவித கத்துனான் அப்சோமே அப்சோமே நான் செத்து நீ நிஞ்சிருக்கலாம் பிழைச்சிருக்கலாமே இப்படி அநியாயமா செத்து அவ்வளவு அழகான அவன் ஜஸ்ட் அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணி ஒருத்தன் பேசினான் அவன் கவுந்துருவான் பொத்து நான் ஆனோ பெண்ணோ இவனுடைய சாமர்த்தியம் என்னன்னா ஒரு வசீகரிப்பு சக்தி எழுப்பு ஈர்ப்பு சக்தி அவன் கிட்ட இருந்துச்சு அந்த அளவு அழகொள்ள நம்ம பையங்களும் பிள்ளைங்களும் அப்படி ட்ரை பண்றாங்க இருந்தா தானே வரும் அதுக்கு இவன் வெட்டிக்கிட்டு அவ வெட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு உம்மா வெட்டிக்கிட்டு என்னாலமோ ட்ரை பண்றாங்க இருக்கிற கத்தர் கொடுத்தது போதுமானது ஆண்டவர் வந்து உனக்கு ஆட்டுக்கு வாழ அளந்துதான் வச்சிருக்கார் நீ ஏழடி மாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அவருக்கு தெரியும் யாரு எங்க ஃபியூஸ் யார் கையில தான் இருக்கு பியூஸ் யார் கையில இருக்கு அவர் ஒருத்தர் இருக்கார் மெயின் ஆள் அவரு தான் நான் இதெல்லாம் பார்த்துட்டேன் அதனால தான் சொல்றேன் அடிக்கடி சொுவல இருந்திருக்கான் பைத்தம் செய்வ போல அப்ப அஞ்சி கிஞ்சி கொடுப்பாங்க அதை குடிச்சுட்டு கடந்திருக்கான் அவனுக்கு ஒரு ஒரு சான்ஸ் பாரின் சான்ஸ் கிடைச்சு அவனுக்கு என்ன கிடையாது என்ன கிடையாது அப்ப வந்து அப்ப என்ன விசுவாசி சொந்தக்காரன் பண்ணி நம்ம பையன் இத்தவங்களே கிடக்கிறான் சப்போர்ட் பண்ணி அவன் எங்க அனுப்பிட்டாரு ஃபாரின் அனுப்பிட்டான் இவன் போனா நல்ல வேலை நல்ல சம்பளம் ஆனால் இவன் அங்கே போன உடனே இவன் புத்தி நெஞ்சிருச்சு இந்த தமிழில் சொல்லுவான் அற்பனுக்கு காலம் வந்தா என்ன செய்வான் அர்த்தராத்திரியில கொடபிடிப்பான் இவன் தான் அவனுடைய அண்ணன் நான் சொல்றாள் இவன் என்ன பண்ணிட்டான் அங்க போயிட்டு கொஞ்சம் சம்பளம் கும்பலாம் கிடைச்ச உடனே இவனுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு உணர்வு வந்துருச்சு வீட்டுக்கு பணத்தை அனுப்பின அனுப்பிட்டு ஒரு லெட்டர் இந்த பணத்தை உடனடியாக அந்த ஆயிரத்தி ரூபாய் கொடுத்த விசுவாசம் ஏனென்றால் நாளைக்கு குடும்பம் செலுத்தது என்று சொல்லிவிடுவார்கள் எப்படி முதல்ல இந்த பணத்தை கொடுத்து அவன் நினைஞ்சிருச்சு இப்போ வாரம் கண்டதையும் வாங்கிட்டு வர்றான் ஒரு மரியாதைக்கு கூட யார போய் பார்க்கல அந்த விசுவாசிய போய் பார்க்கல தேங்க்ஸ் சொல்லல ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லிடுவாரா நான் தான் அனுப்பினேன்னு சொல்லிவிடுவாரா இவனா ஒரு கற்பனை பண்ணிட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டான் இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடி ஃபாரின் போயிட்டு வர்றான் வர்றான் போறான் நல்ல வசதி கல்யாணம் வேற கட்டிவிட்டான் நல்ல சம்பளம் எதிர்பார்த்ததை விட சரியான சம்பளம் இப்ப மனைவி குடும்பத்தை பண்றான் என் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உன் குடும்பம் என்ன செய்யல ஈக்குவல் இல்லை இப்ப அங்க ஒரு ஈடு சீட்டு சரி அது போட்டோம் இங்க வந்தா சைத்தம் குச்சி அப்படி வருவான் போயிடுவான் அப்படிதான் இருந்திருக்கான் அந்த விசுவாசிகள் பக்கத்திலயே போறது கிடையாது ஏன்னா இவங்க வந்து யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணு கேட்டுருவாங்களோ இல்லை நீ உங்களுக்கு நான் உதவி செஞ்ச மாதிரி நீ யாருக்கு உதவி செஞ்சிருவேன்னு கேட்டுருவாங்களோன்ட்டு ஒரு விசுவாசி பக்கத்துல கூட என்ன செய்ய மாட்டா போகமாட்டான் யாரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க என்ன தம்பி அவர் அனுப்பினாரு யாரையும் கிட்ட விடுறதே இல்லைங்க பேசியிருக்கான் என் சொந்தக்காரங்களெல்லாம் வாசல்ல கலத்தி போட்டுற செருப்பு மாதிரி இருக்கேன் அப்படின்னு இருக்கான் டைலாக் வந்து கூடிடுச்சு அத பாவம் அவனுக்கு தலகல் நினைச்சையில புரியல இந்த கேப்ல நான் உள்ள போறேன் சின்ன பிரதர் நானு அப்போ என்ன ஒரு நாள் கூட்டத்துக்கு அப்ப ஆவடியில் சர்ச்சு கிடையாது ஆவடியில் பட்டாபிராம எடுக்கணும் நான் தான் சின்ன பிரதர் நீ போய் கூட்டம் எடுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க கூட்டம் நடக்கிறது இவருக்கு ஆயிரத்தி இரநூறுபா கொடுத்தாரு அந்த விசுவாசி வீட்டில்தான் ஷெட்டு அங்க தான் மீட்டிங் நானும் கூட்டத்தில் போய் ஒரு நாற்பது ஐம்பது அறுபது விசுவாசிகள் இருக்கும் கூட்டம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இவன் வரலாம் அப்ப வாரியிலிருந்து வந்திருக்காரு ஐயா வர்றான் எனக்கு இவன் சுத்தமா ஏபிசிடியே தெரியாது இவன் யாருன்னு நான் இப்படி பாக்குறேன் அப்படி சைட்ல வர்றான் வரும்போது பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சரி இன்னைக்கு ஒரு புதிய ஆத்மா வந்திருக்கான் ஏன்னா இவன் போட்டு வர்றது பட்டு வேஸ்டியும் பட்டு ஷர்ட்டும் போட்டு வர்றான் நான் சொல்றது வந்து பொய்யே கிடையாது கையில பிராஸ்லெட் அடிச்சிருக்கான் நச்சுன்னு அடிச்சிருக்கான் பெருசா காசு வந்துருச்சு பெண்கள் தானே நகை போடக்கூடாது பண்றோம் ஆண்கள் போடலாம் அந்த டிராக்ல வந்துட்டான் பிராஸ்லெட் போட்டு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வேஸ்டி கட்டி இருந்தா தெருவை பெருக்கிக்கிட்டே வரும் அப்படி இழுத்துக்கிட்டு வரும் ஒரு ரெண்டு அடிக்கு அதே மாதிரி தெரு பெருக்கிட்டே வர்றான் நானும் நம்ம ரொம்ப சின்ன பிரதரப்போ நானு இருபத்தொரு வயசு அஹா இவன் வந்துட்டான் இன்னைக்கு ஒரு புதிய ஆத்மா வந்துருச்சுன்னு நானும் ரொம்ப கவனமா இருந்து இவனுக்காக பிரசங்கத்தையே மாத்திர கண்டிஷனுக்காக வந்துட்டேன் இவன் ரசிக்கப்பட முடிஞ்ச பிறகு பார்த்தா இவன் யாரு கஞ்சி குடிச்சுட்டு இருந்தவ இவனுக்கு காலம் மாறின போது என்ன ஆயிடுச்சு அதேத்தான் இருந்து வளர்ந்த பைத்தோமுக்கே ஆயிரத்தி அறநூறு ரூபாய் கொடுத்து விசுவாசி கொடுத்த விசுவாசி வீட்டுல உள்ள கூட்டத்துக்கே எப்படி வர்றான் பட்டு வேஸ்டி ஷர்ட் போட்டு வரான் யோசிச்சு சரிப்பா அதுக்கு பிறகுதான் சொன்னாங்க இவன் கிடந்த இவன் பாவம் இப்ப வேலை கிடைச்சதுனாலும் பொருட்கள் கஸ்டம்ஸ்ல மாட்டி பாஸ்டர்ஸ் தான் சப்போர்ட் பண்ணி ஆளை வச்சு கஸ்டம்ஸ்ல விசுவாசிகளை வச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவ்வளவு பொருள் கொண்டு வந்திருக்கான் அதுக்கும் உள்ள சப்போர்ட் ஆனா சொல்லக்கூடாது அடுத்த ஃபாரின் பண்ணான் நான் ரொம்ப யோசிச்சேன் அது போறதான் ஐயோ இவன் என்ன தெரு எப்படின்னு தெரியாம போறானோ விட்டாச்சு அடுத்த மாசம் ஒருத்தன் சுத்தியில விட்டுட்டான் போயிச்சு அப்படி நேரம் அவுட் அது போய் அடக்கத்துக்கு போனான் பஸ்ட் இவனை விடல பாத்தன் ரெண்டாவது அவனை எப்படி பாத்தன் அடக்கார பாத்தான் வீட்டுல எல்லாம் போலமுனாங்க பாதி வேறு சரி முடிஞ்சு போச்சா பம்பரம் ஆட்டா நினைஞ்சிருச்சே பம்பரம் எவ்வளவு நேரம் சுத்தம் எவ்வளவு நேரம் சுத்தம் அந்த கயிறோட ஸ்பீடு இழுப்புக்கு தான் நிச்சயம் சுத்திக்கிட்டே இருக்கும் திருப்பி நிச்சயம் கரங்கோ ஒரு லிமிட்டுக்கு பிறகு நார்மலா வந்து விழுந்து பாவம் மனக்கு வந்து கத்தர் கொடுப்பார் அழகு அந்தஸ்து ஐஸ்வர்யம் வாய்ப்பு வசதி மேன்மை மரியாதை கனம் புகழ் எல்லாம் தெய்வம் கொடுப்பார் அவமானப்படுத்துறது அவருக்கு சித்தமே கிடையாது அவர் ரெடி அவரால் ஒண்ணுமே கிடையாது தானியல கொண்டு போனார் கொண்டு போனார் கொண்டு போனார் கொண்டு போனார் புகழின் உச்சிக்கே கொண்டு போனார் கொண்டு போனாரா அவனுக்கு தாழ்வே கிடையாது என்னைக்கு அவனை வந்து செலக்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து சாகுற வரைக்கும் அவனுக்கு என்ன கிடையாது தோல்வியே கிடையாது நல்ல ஹை பொசிஷன் இன்னும் சொல்ல போனா நேபுகாத்து நேச்சா ஏழு வருஷம் மிருகமாக கிடக்கும் போது சரித்திரம் சொல்லுது ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணதே யாருதான் சரித்திரம் பைபிள் சொல்லல சரித்திரம் சொல்லுது அவங்க பையன் ஆளுகை செய்யல யார்தான் ஆளுகை செஞ்சிருக்கா தானியல் தான் ஆளுகை செஞ்சிருக்கா அவ்வளவு பவர்ஃபுல்லா ஆனா தாழ்த்தி அதே பிரதிஷ்ட அதே தாழ்மை அதே உண்மை அதே உத்தமம் அதனால கடைசி வரைக்கும் நினச்சிருச்சு அழகா நீடிச்சிருச்சு அப்சல் பாருங்க பயங்கர அழகு தலைமுடியை வாரி விட்டு வந்தா எல்லாரும் மயங்கிடுவாங்க ஆனா அதே தலைமுடிதான் எங்க சிக்க சாவுக்கும் காரணமாக அமைந்தது அதனால நம்ம முதலாவது நம்முடைய அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நம்மதான் நம்ம பெண்டிகாசன் சொல்றோமே தவிர நம்மளை மாதிரி நீட்டாக கிளம்பி வர்றதுக்கு ஆளே கிடையாது சரி இவனுக்கு இந்த அனுபவம் எப்படி கிடைச்சது பையனான பிறகுதான் இந்த பாக்கியம் கிடைச்சதை தவிர இவன் யாரு கிடையாது இவன் இசுரவேலன் கிடையாது ஒன்னு சாமுவேல் சாரி ரெண்டு சாமுவேல் மூணு மூணு மனைவியாயிருந்த கர்மேல் ஊரளான அபிகாயின் இடத்திலே பிறந்த கீழையாப் அவனுடைய இரண்டாம் குமாரன் மூன்றாம் குமாரன் கேசூரின் பெற்ற அப்சலோம் என்பவன் அவங்க அம்மா பெயர் என்னது ராஜா ஒரு அந்நிய ராஜாவுனுடைய மகள் தாவிது அவ்வளவு கல்யாணம் கட்டினதுனால பிறந்த பாக்கிய யாரு கிடைச்சது அப்சலோமுக்கே கிடைச்சது நாம் எல்லாரும் அந்நியர்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் யூதர்கள் அல்ல கருவையினால நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்கு ஏதோ ஒரு சான்ஸ் தான் பெரிய தயவுல நமக்கு எது கிடைச்சிக்குச்சு இஸ்ரேலுடைய குருட்டாட்டம் நமக்கு எதா மாறிடுச்சு ரட்சிப்பாய் மாறிடுச்சுன்னு தான் ரோமர்ல சொல்லியிருக்கு அவங்க குருட்டாட்டம் அவங்க மேசியாவ நமக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு கிடைச்ச இந்த பாக்கியத்தை இந்த அப்சோம் என்ன அர்த்தம் சாலோம்னா என்னது சமாதானம் அபி அப் அப்படின்னு சொன்னாலே என்னது அப்படின்னா சரியான அர்த்தம் சமாதானத்தின் பிதா இவனுக்கு சாலமன் வச்ச பெயர் என்னது சமாதானத்தின் பிதா சாரி தாவித வச்ச பெயர் என்னது சமாதானத்தின் பிதா இல்லன்னா பிதா சமாதானம் உள்ளவர் அப்படின்னு தான் இவனுடைய பெயர் ஆனா இந்த பெயருக்கேற்ற வாழ்க்கை அவன் வாழ்ந்ததே இல்லை அப்ப பார்த்தாலும் யாற்றியாவது ஒரு ஆள்கிட்ட வம்ப இழுத்துக்கிட்டே இருப்பான் ஒன்னு இவன் சமாதத்தை கெடுத்துடுவான் இல்ல மற்றவனுடைய சமாதத்தை கெடுத்துடுவான் இவனுக்குள்ள இருந்ததான தோல்விகளை பார்க்கலாம் அழகானவன் ராஜமேன்மை கிடைத்தது பாதுகாப்பா இருந்ததா தங்கையாகிய தாமரை சீரழித்தவுடைய இவனுக்கு ஒரு பகை உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம்ன இருக்கான்னு இவன் தன் தங்கச்சி பேரை கெடுத்துட்டானே வாழ்க்கையை எடுத்துட்டேத்து வாழ்க்கையை எடுத்துட்டானே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பழைய சம்பவம் ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல எத்தனை வருஷம் ஓடுது மைண்ட்ல ரெண்டு வருஷம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அவனால தாங்க முடியல தூங்க முடியல சாப்பிட முடியல ஏற்றுக்கொள்ள முடியல ஜீரணிக்க முடியல திரும்ப திரும்பால் ஆகிட்டே இருக்கான் அவனுக்குள்ளே இருக்கான் வெளியே மட்டும் ஒன்றும் காட்டுறதில்லை அம்னா சிரிப்பான் இருக்க நல்லா இருக்கியா சோத்திரம் போயிட்டு வாட்டுருவான் தோலை தட்டிக்குவான் தோலை கை போட்டுக்குவான் ஆனாலும் இவனுக்குள்ள ஒரு அக்னி எரிஞ்சிருந்துச்சு பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எப்படி இருக்கும்னு பாருங்க ரெண்டு சாமுவேல் பதிமூணு ஒரே அரண்மனைக்குள்ளதான் இருக்காங்க சாப்பிடும் போது எல்லாரும் ஒரே இடத்துல சாப்பிடணும் ராஜபுத்திர எங்க தான் சாப்பிடணும் ஒரே மேஜரில் தான் சாப்பிட்ணும் ஒரே டைம் கரெக்ட் டைத்துக்கு எல்லோரும் உள்ள வரணும் கம்பல்சரியாக உட்காரணும் ராஜாவுக்கு முன்னால எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடும்போது ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பான் இவன் அப்படியே மேனேஜ் பண்ணுறான் பாருங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே அவனுக்குள்ளே அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு ஆனாலும் என்ன செய்றா வெளியே தெரியாமலே மெயின்டெயின் பண்ணுறான் இப்படி பகைய எத்தனை பேர் உள்ள வச்சுருக்கீங்க யாரோ ஒரு நாள் எங்கேயோ ஒரு நாள் எப்பொழுதோ ஒரு நாள் உனக்கு நடந்த தீங்கு கேவலப்படுத்திருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க குற்றவாளியா நிப்பாட்டி இருப்பாங்க பல விதங்களில் உனக்கு மற்றவங்களால தீங்கு ஏற்பட்டு இருக்கலாம் ஏற்படாத அப்படி ஏற்பட்டத மறந்துட்டீங்களா அது எப்படிங்க மறக்க முடியும் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அது என்னை விட்டு போகுமா போயிருச்சு ஒரு அற அரைஞ்சிடலாம் அரைகிறதுக்கு என்ன இருக்கு அவனுக்கு வாய்ப்பு எத்தனையோட்டு இருப்பேன் முகமுகத்தை பாத்துட்டு தான் இருக்கான் இல்ல ஏன்டா இப்படி பண்ணு சொல்லி அவனை கட்ட வார்த்தை பேசிடலாம் ஏசிடலாம் தள்ளி விட்டுலாம் எதையாவது ஒன்னு பண்ணலாம் ஆனா ஒன்னு கூட பண்ணல அவன் பிளான் வேற இவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் சாதாரண ட்ரீட்மெண்ட் கூடாது பனிஷ்மெண்ட் சாதாரண பனிஷ்மெண்ட் கூடாது இவனை கொல்லணும் அது வந்து அவன் மைண்ட்ல வந்து அப்படியே பதிஞ்சிருச்சு அதனால இவனை வந்து ஒரு பொருட்டாவே என்றதில்லை அவன் என்ன பண்ணிட்டான் இவன் எதையாவது பண்ணுவான்னு எதிர்பார்த்தான் ஒண்ணுமேன் ராஜதந்திரம் இவன் ரொம்ப ஷார்பான அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்து ரெண்டு வருஷம் கழிச்ச பிறகு ஆடுகளுக்கு மயிற்கத்திருக்கிற ஒரு பங்கு வச்சிருக்கும் போது அழக ராஜாவை கூப்பிட்டான் ராஜா சொன்னாரு நான் வந்தா ரொம்ப உனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் பணம் வேஸ்ட் ஆகும் வேண்டாம் அப்படின்னா ராஜகுமாரர்கள் யாரும் என்ன செய்யுங்க இல்லன்னா உங்க ஸ்தானத்துக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிற யார அனுப்புங்க அம்முனையாவது அனுப்புங்கள் வச்சாம் பாருங்க கரெக்டா அவனை கனம் மாதிரி அவனை வந்து அவன் தான் மாதிரி அழகா கொண்டு வந்தான் செய்யுங்க நீங்க வரலனா யாரும் யாரையாவது அனுப்புங்க இவன் சொல்ற நீங்க வரலனா யார் வரட்டும் மூத்த பையன் வரட்டும் அண்ணன் வரட்டும் அப்படிங்கிறான் இவன் உடனே ராஜா கேக்குறான் கூப்பிடுற இல்ல இல்ல அவனை மட்டும் கூப்பிடல எல்லாரையும் கூப்பிடுற ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டு கொண்டு போய் கரெக்டா கொண்டுட்டான் அப்ப ரெண்டு வருஷம் அவனுக்குள்ள எது இருந்துச்சே எது இருந்துச்சே பக இருந்துச்சு ஆனா நம்மகிட்ட இருக்கிற அப்சலம்லாம் ரெண்டு வருஷம் இல்ல ரசிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கான யானைக்கு எங்கயோ போகும்போது ஒரு நாள் ஒரு தேங்காய் வைக்கிற வியாபாரி இதுக்கு என்னத்துக்கு யானைக்கு தேங்காய் குடுக்கணும்னு இதுக்கு ஒரு நாள் எதை வச்சு கொடுத்துட்டான் யானைக்குள்ள சுண்ணாம்பு வச்சு கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்க அது போயிடுச்சு அது உள்ள போய் அதுக்கு வயிறு எல்லாம் எரிஞ்சு குடலெல்லாம் வெந்து படாத பாடுபட்டுச்சு ஆனா அதுக்கு மைண்ட்ல ஏறிடுச்சு இவன் தேங்காய் கொடுத்தான் அதுக்குள்ளதான் எது மாட்டிச்சு நமக்கு ஏதோ பண்ணிட்டான் இது வருஷ கணக்கா எல்லா ஊருக்கும் சுத்திட்டு எத்தனையோ வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே வீதியில வரும்போது அதே கிடைக்கு வந்துச்சு அன்னைக்கு நம்ம போய்க்கல இவனும் மறந்துட்டான் தேங்காவை கொடுத்தான் அதே தூக்கி வாங்கிட்டு ஒரே அட்டி யாரு மேல அடிச்சுது அதைத்தான் சொல்லுவாங்க யானை பகை இப்ப நமக்குள்ள அப்சல் பகை இருக்கா என்னைக்கும் ஆபீஸ்ல யாரோ ஒருத்தம் பண்ணிருப்பான் பிசினஸ் பண்ணிருப்பான் பக்கத்துல ஏதோ பண்ணியிருப்பான் சர்ச்சிலே ஒரு ஆள் எப்படி சொல்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி அவன் ஆயிடுச்சான் அதுக்கு காரணம் என்ன டைம் தேடிக்கிட்டே இருக்குதான் கிடைச்சது கிடைச்சது அடுத்ததாக முப்பத்தி எட்டு ஓடி போய் அங்கே வருஷம் இருந்தான் பகை அடுத்த அரண்மனையிலே கிடையாது எங்க போனா அம்மா வீட்டுக்கு போயிட்டான் வந்துருச்சா ஓடின இவன் கேசூருடைய ராஜாவுடைய பையன் மகளுடைய பையன் எங்கதான் திரும்பி போனா ஓடின இடம் கேசூர் இன்னைக்கு அநேக விசுவாசிகள் மூணு வருஷம் இல்லை எத்தனையோ வருஷம் கேசூர்ல போய் உட்காந்துக்கிறோம் பழைய நிலவரத்துக்கு போயிடுறோம் பழைய ஜென்மஸ்வாவத்துக்கு போயிடுறோம் பழைய பிரண்ட்ஸோட போயிடுறோம் நமக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விசுவாசி இருந்தாரு அவர் கமாண்டர் பி எஸ் எஃப் கமாண்டர் நல்ல விசுவாசி நல்ல மாறி வந்துட்டார் நல்ல ஒரு ஆவிக்குரிய இருந்தார் போது அவர் எப்படியோ இருந்திருக்கிறார் மாறிட்டார் எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த கமாண்டர் மாதிரி பழைய நம்பரை கண்டுபிடிச்சு இவரை அங்க போன இடத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு கம்பல் பண்ணி இவருக்கு ஊத்தி விட்டாங்க உருட்டு எங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஊற்றி விட்டாச்சு இவரும் தருமாறிட்டாரு ஏத்திட்டாரு குடிச்சிட்டாரு குடிச்சிட்டு வந்து ஒரு வாரம் கழிச்சு சிக்காயிட்டாரு அவங்க போயிட்டாங்க இவர் சிக்கு மஞ்சகமால மஞ்சகமால்தான் நான் ஜபிக்கு போறேன் என்ன திடீர்னு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு அய்யயோ நான் தப்பு பண்ணிட்டேன் எது அப்பதான் நான் சொன்னேன் இது தவறு என்ன வந்தாலும் நீ சிலுவைக்கு முன்னால பண்ணின உடன்படிக்கூடாது நான் சாகிறது நலமா இருக்கும் அதான் முக்கியம் அங்க போய் நம்முடைய ரெண்டு வருஷம் நீ வந்து பகையில் வளர்ந்த இப்ப மூணு வருஷம் எங்க ஓடிட்ட கேசூருக்கு ஓடி போயிட்ட ஜென்மஸ்வாவம் பழைய இடம் விட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் இழுத்துட்டு போயிருப்பாரு அந்த ஆவி ஒரு நிமிஷம் விட்டீங்கன்னா போதும் நான் ஒரு பையனை கொண்டு வந்தேன் அருமையான பையன் ரொம்ப மோசமான நாள் சுத்தமா அவன ஒரு சான்ஸ் கிடைச்சி எனக்கு கிடைச்சான் நான் அப்படியே ஃபுல்லா ட்ரிப் பண்ணிட்டேன் ஆண்ட கிருபையில மாத்திரும்பன் நல்லா ஆயிட்டான்னு அனுப்புன பாருங்க அங்க போனா முன்னிலுமையை காட்டில பின்னிலுமையை நினைஞ்சிருச்சு இவன் அங்க போய் கொஞ்ச நாள் நான் ஏசுவாஞ்சுக்கிட்டேன் எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரு வாங்கன்னு சொல்லி அந்த பழைய தாதா குரூப் அவ்வளோத்தையும் ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு டைம் வரும்போது அவனுக்கும் எல்லாரும் இவன்ட்டான் திருப்பி விட்டான் திருப்பி விட்டா சுத்தமா ஒரு உச்ச கட்டத்தில் நிக்கிறான் அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா என் பிள்ளைய காணும் நான் இவனுக்கு ஃபோன் போட்டேன் பாஸ்டர் கையெல்லாம் மிஞ்சி போயிடுச்சு பாஸ்டர் என்னைய மன்னிச்சுருங்க இன்னைக்கு என்னையை கொன்றுருவாங்க என்னையோடு என் ஓட்ட முடியுது நான் துரோகம் பண்ணிவிட்டேன் இன்னும் சில நிமிடங்கள்ல என்னைய சுற்றிடுவாங்க கொன்றுவாங்க அவங்க அம்மாவுக்கு சொன்ன அவங்க அம்மா ஓடுது தேடுது முடிஞ்சிருச்சு பாஸ்டர் முடிஞ்சிருச்சு நான் வந்து ஆண்டோர் வீட்டு விளங்குனதுக்கு எனக்கு பனிஷ்மெண்ட்டு முடிஞ்சிருச்சு டைம் முடிஞ்சிருச்சு என்ன மிஞ்சி போனால் ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் என்னை நினைஞ்சிருவாங்க எங்களை ரவுண்ட் கட்டி வெட்டிடுவாங்க முடிஞ்சிட்டு நான் வந்து வசம் இல்லாமல் சிக்கிட்டேன் எனக்கு போக்கு தெரியல அப்படிங்கிறான் அப்போ முஞ்சிப்பிச்சேன் நைட் ரெண்டு மணிக்கு ஆண்டோரா அவன் அங்கிருந்து திருக்கி கொண்டு வந்துச்சேன் எதுக்கு இதை சொல்றேன்னா நீ திருப்பி போனேன்னா உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலமையை மாட்டேன் ரொம்ப கவனமாக இருக்கும் இங்கே நடந்தது அதுதான் இவன் நேராக போயிட்டான் பின்னராக போயிட்டான் மூணு வருஷம் கேசூரியில் இருந்தான் இப்ப திரும்பி வர்றான் திரும்ப வந்ததுக்கு தாவிதி சொன்னான் சரி இங்க வரப்பந்த பிறகும் அவனுக்கு சரியான ஒரு அன்பு ஐக்கியம் வரல வாசிங்க 2 சம்பு 14, 23, 24, பின்பு யோவா எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை பார்க்க முடியல காணிக்க கொடுக்க ஊழியர்காரங்கிட்ட வர முடியல இப்படியே பின்மாற்றத்திலிருந்து வெளியே வந்தாலும் ஒரு ஆவிக்குரிய சரியான வளர்ச்சி இல்லாம சில வருஷங்கள் போகிறது நம்ம எப்படி இருக்கலாமா எவ்வளவு பெரிய தவறு நீங்களே யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இருபத்தெட்டாம் வசனம் முகத்தை காணாமலே இரண்டு வருஷம் சொல்றான் அந்த நாயம் பார்க்கணும் அவர் போது சொல்லு இப்படி உங்க வீட்டுல இருக்கீங்களா ஒரு சிலர் சொல்றாங்க சகோதரிகள் அந்த முகத்தை பார்த்தாலே எனக்கு நேற்று ஒரு சகோதரி போன்ல ஏதாவது பண்ணிடலாமா கொண்டலாமான்னு வருது எப்படி அந்தாலும் அவ்வளவு சேட்ட பண்றான் வீட்டுல எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரே வீட்டுல இருந்து ஒரே அரண்மனையில இருந்து ஒரே தகப்பனுடைய பிள்ளை ஆனா யார பார்க்க முடியல தகப்பன் பிள்ளைய பார்க்க ஆசைப்படல பிள்ளை தகப்பனை பார்க்க முகத்தை பார்க்க விருப்பம் இல்ல இப்படியா எத்தனை வருஷம் ஓடுது நீங்க சபைக்குள்ள இருக்கீங்க எத்தனை விசுவாசிகளை நீங்க இன்னும் பார்க்கல பேசல சண்ட நீங்க போய் ஆதாயப்படுத்தலாமே தப்பு இல்லையே உன்னுடைய பரிசுத்தமும் விசுவாசமும் கெட்டு போகுது அப்படின்னா நீ எங்க ஆனா அதை விட்டு புட்டு அவங்க என்னை மதிக்கல என்னை கேட்கல என்னை விசாரிக்கல என்னை கூப்பிடல எனக்கு காடு வைக்கல என்ன முன்னால நிப்பாட்டல இப்படி எல்லாம் நம்ம ஒரு சில்லி மேட்டர்களுக்கெல்லாம் நம்ம நினைச்சா சண்டை போட்டு விசுவாசிகள் அண்ணன் வீட்டுக்கு போகமாட்டேன் தம்பி வீட்டுக்கு போகமாட்டேன் கோயிலுக்கு போக மாட்டேன் நினைச்சக்கூடாது இருக்கக்கூடாது எதைப்பத்தியும் கவலைப்படக்கூடாது ஒரு விசுவாசிய கல்யாணத்துல எழும்பி சாட்சி விட்னஸ் கையெழுத்து போட சொல்லி அவரை அனுமதிக்கலையா அது அவருக்கு பயங்கர துக்கம் என்ன எழுப்பி கையெழுத்து போட விடல என்ன எழுப்பி கையெழுத்து போட விடலாம் சொன்ன ஏன் இதுக்கு போய் சண்டை போடுற சபையில நீ ஒருத்தனை விசுவாசியா ஒரே ஒரு விசுவாசியா இருந்தா பரவாயில்ல ஆயிரம் விசுவாசி இருக்கா ஒவ்வொரு கல்யாணத்துக்கு ஒரு ஆள் கையெழுத்து போடுறதுல ஒண்ணு இது ஒண்ணு பெரிய சபையில டாப் கிரேடு கிடையாது அப்படித்தானே சொல்லுங்க சில இடத்துல சென்டர் பாசர்களுக்கு ரிஜிஸ்டரே இருக்காது அவங்க கையெழுத்தே போட மாட்டாங்க சும்மா கைப்பிடிச்சு கொடுத்துட்டு வேற ஆள் தான் கையெழுத்து போடுவாங்க இவர் ஒரு விசுவாசி அவரை கையெழுத்து போட எழுப்பலையா அது அவருக்கு இவ்வளவு சண்டே ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர் அவரை கூப்பிட்டு முன்னால கையெழுத்து போட வரலையா நான் சொன்ன சரி இனிமே இந்த ஆள ஓச்சு விட்டுருந்தாலும் கல்யாண நிலையத்தில் கையெழுத்து போட்டாலும் குடும்பம் நல்லா இருக்காது அப்படித்தானே கையெழுத்து போடுறதுக்கா நீ சமைக்க வந்த நம்ம ஆளுங்க பாருங்க ஒரு சில்லிணத்துக்கு போலே கோயில வீட்டுல வந்து போக விருப்பம் இருந்தா போ இல்ல என்ன பேசாம உட்காந்துக்கோ போகாத நம்ம குடுக்கறது நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ கொடுப்போம் ஆனா குடும்ப சகிதமா என்ன செய்வோம் பதினஞ்சு பேர் போய் சாப்பிட்டு வருவோம் சாவு வீட்டுக்கு அப்படி போக மாட்டோம்ல ஒரு விசுவாசி நல்ல விசுவாசி சத்தியத்துக்காக செத்து இருக்கிறான் ஒரு பரிசுத்தமான ஒரு ஊழியக்கார செத்து இருக்காருன்னா குடும்பமா என்ன செய்ய மாட்டாங்க போகமாட்டாங்க ஆனா எதுக்கு போயிடுவாங்க குடும்ப சகிதம் வரணும்னு அவர் கார்டு அடிச்சிருக்காரு அந்த கார்டை வந்து இவர்கிட்ட வந்து எங்க வச்சு கொடுக்கலயா வீட்டுக்கு போய் மரியாதையா கொடுக்கலையா சர்ச்சில் வச்சு கொடுத்தாரு அதுவும் தப்பு தான் ஒன்னு எல்லா விசுவாசியும் சர்ச்சையில வச்சு கொடுத்துட்டா அது ஒரு மெத்தடாயிடும் இது என்ன செய்யறது ஒரு மாதிரி டீமுக்குலாம் இங்க வச்சு கொடுக்கறது ஒரு மாதிரி டீமுக்கு எல்லாம் எங்க கொண்டு போய் கொடுக்கறது அப்ப அவங்க தெரியுது இல்ல பக்கத்து வீட்டுல வந்து அங்க குடுக்கறாரு இங்க நமக்கு கொடுக்கலன்னு வர மாட்டாளா நாம தான் இதை உண்டாக்குறோம் பார்சியாலிட்டியும் வித்தியாசங்களையும் உண்டாக்குறது யார்தான் நம்முடைய செயல்கள் அதே தெரியல ஒரு விசுவாசி இருப்பார் கொஞ்சம் பணக்காரனா இருப்பாரு இல்லை இவன் ஜாதியா இருப்பாரு இவங்க போய் வீட்டில் போய் கொடுத்துட்டு வருவான் அதே இதில் ஒரு பாவப்பட்ட விசுவாசி இருப்பான் வேற ஜாதியா இருப்பான் இவரு வந்து அவருக்கு எங்க வச்சு கொடுப்பாரு எனக்கு உங்க வீட்டுக்கு வரவே முடியலை மன்னிச்சுக்கோங்க எங்க வச்சு கொடுத்துருவாரு கோயிலில் வச்சு கொடுத்துருவாரு அவன் அங்க பாத்துக்கிட்டு இருக்கான எங்க நீ போறன்னு ஒரு சுத்திகிட்டே இருக்கு நாங்கள் இங்க தான் இருக்கிறோம் நான் மதுரை தான் இருக்கிறேன் ஆனா நீங்க எல்லாரும் எங்க போறீங்கிறது எங்க வந்துகிட்டே இருக்கும் நெட்டு ஒரு பையன் கல்யாணம் முடிச்சிட்டான் இது வரும் இந்த நெட் ஒர்க் ஆகும் நெட்டே இருக்காது எங்களுக்கு ஒரு விசுவாசி பாவம் ரோட்ல போயிட்டு வந்திருக்கான் அவனுக்கு போன போட்டாரு நீ என்ன விசுவாசி தானே சிக்ரெட் குடிச்சாரு ஐயோ கத்திருக்க முன்னால் நான் குடிக்கவே இல்ல அவன் இல்லப்பா ஆதாரபூர்வமான செய்தி நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்குடிச்சா இல்லவே இல்ல கடைசியில் என்னன்னா அந்த ஆள் ரோட்ல போகும்போது கொட்டாவிட்டிருக்கான் பனியில புகை வந்துருக்கு நம்ம ஆளு எவ்வளவு ஷார்ப்பான கண்ணை வச்சு இவன் புகைய பார்த்தானே தவிர சிகரெட்டை பாக்கல அஞ்சு நாப்பது நிமிஷத்துக்குள்ள பத்து நாற்பதுக்குள்ள அவன் கொட்டாவிடுறான் போன் வருது அடுத்த போன் போகுது அடுத்து ரிசல்ட் வருது அதுக்குள்ள ரிப்போர்ட் ஆகி அவனுக்கு என்கொயரி போயிடுச்சு இப்படி எல்லாம் இருக்காங்க நம்ம ஆளுங்க இவங்களுக்கு முன்னால நீங்க இருக்கீங்க நம்ம நிலவரம் என்ன ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறீங்களா ராஜாவின் முகத்தை பார்க்காமலே ரெண்டு வருஷம் அப்சல்லம் எங்க இருந்தான் அரண்மனைக்குள்ளேயே இருந்தான் திருப்பி அவனுக்கே மனசாவும் வந்துச்சு சார் நம்ம தம்ப தப்பு போய் ஒப்புரம் ஆகணும் சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டாம் வசனம் பார்த்து இதோ நான் ஏன் கேசூரில் இருந்து வந்தேன் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உண்மை அனுப்புவதற்காக உண்மை அழைப்பித்தேன் இப்போதும் என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான் இப்ப போய் சொல்றான் நான் தப்பு பண்ணது உண்மைதான் தப்புன்னு சொன்ன என்னை ராஜாவின் முகத்தை நினைச்சாங்க கட்டாயம் பார்க்கணும் என்னால இனிமே அப்படி பார்க்காம இருக்க முடியாது முன்பாக தரையிலே முகம் குப்பற விழுந்து வணங்கினான் அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான் உண்மையான அன்பு ஐக்கியம் சபைக்குள்ள இருந்துட்டு நம்ம தாய் தகப்பத விட்டாச்சு உலகத்தில் ஜாதி ஜனங்களா விட்டாச்சு நம்முடைய சாவுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விசுவாசிகள் சாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க சாவுக்கெல்லாம் பார்த்தா நம்முடைய குடும்பக்காரங்களை விட யார் தான் அதிகமாக வரா யார் தான் வரா விசுவாசிகள் தான் வராங்க ஊழியக்காரங்க சேர்த்து போனால் அவங்க குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க மிச்சம் வர்ற இருபதாயிரம் பேர் யாரு தேவனுடைய ஜனங்கள் தான் நம்ம இங்கே ஒரு நல்ல ஒரு அன்பு ஐக்கியத்தை வச்சுக்கணும் இங்கேயும் விளையாடக் கூடாது தேவனுடைய நீங்க ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்க நான் ஏத்துக்கிறேன் நான் ஒத்துக்கொள்றேன் நம்ம சபையில ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா நம்ம உடனே என்ன செய்றோம் கோவிச்சுக்கிறோம் நீங்க பாருங்க பொற்கோவில் ஒரு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்ன்னு ஒன்று பண்ணி பயங்கரமாக கொண்டு அந்த தீவிரவாதிகள்லாம் வெளியெடுத்து அந்த பொற்கோவில மிலிடரி கண்ட்ரோல் எடுத்தது அதை சீக்கியர்கள் இனி செய்யலை இதுவரைக்கும் ஏற்றுக்க மாட்டேன்டா அப்போ இந்த பூட்டாசிங்னு ஒரு ஆள் இருந்தான் இப்போ கூட இருக்காருக்க தெரியல அவங்க வந்து காங்கிரஸ்ல மினிஸ்டர் அவர் சீக்கிய கோவிலுக்கு போனாரா உள்ள விட மாட்டோம்டா நீ வந்து அந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும் என்ன செய்யலாம் நீ மன்னிப்பு கேட்டிச்சுட்டோன்னு அவன் போய் சென்ட்ரல் மினிஸ்டர் எங்க போய் உட்காந்தா அவனுக்கு அந்த சீக்கிய மரப்படி கோயிலுக்குள்ள போகணும் அதுக்காக மணிக்கணக்கா உட்காந்து அங்கே கலத்தி போட்ட மூவாயிரம் நாலாயிரம் செருப்பையும் உட்காந்து தொடச்சான் பாத்தீங்களா பேப்பர்லாம் பார்த்தீங்களா உட்காந்து தொடச்சிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த குருவிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி எங்க போனா உள்ள போனான் இதுதான் அவங்க வச்சிருக்கிற ட்ரீட்மெண்ட் நம்ம சபையில் எப்படி சொன்னா என்னும் சாட்சி சுருக்கமாய் சொல்லவும் அவ்வளோதான் ஒரு நாயிடும் என்ன சாட்சி நான் சொல்லும் போதுதான் இந்த ஆளுக்கு டைம் ஆயிடுச்சா முப்பது பேர் சொல்லிருக்கோம் அதெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க உடனே உடனே நம்மளுக்கமான ஒரு தாட்டு தான் செய்தேமான் என்னைக்கு மட்டும்தான் இருக்கு நீதிமான் என்னை தயவாய் கூட்டட்டும் கடிந்து கொள்ளட்டும் அது எப்படி இருக்கும் அது என் தலைக்கு என்னை ஏத்துக்கிறேன் நம்மளை கண்டிக்கணும் சிப்பு இல்லைன்னா தான் என்னதே நம் வேசியின் பிள்ளைகள் அப்சல் பாருங்க ஒரு அருமையானவன் அழகானவன் ஒரு அந்நியன் அவனுக்கு இவ்வளவு வாய்ப்பு கிடைத்தது ஆனா தங்கச்சியை தவறு தங்கச்சிக்கு விரோதமா ஒருத்த எலும்பினத பகையாக வைச்சு அவன் ரெண்டு வருஷம் காத்திருந்து அவனை கொண்டுட்டு மூணு வருஷம் பின்மாற்றத்துல போயிட்டு திருப்பி வந்து அரண்மனையில இருந்தி அந்த வைராக்கியம் அதனால அவனுக்கு யாரையும் பிடிக்காது இவனையும் பிடிக்காது ஆனா வேற வழி இல்ல இப்ப புத்தி மாறி தகப்பனோட ஒப்புரவான ஒப்புரவான்தான் சொல்லி இருக்கு ஒன் சைடுல ஒப்புறவு அடுத்த சைடு அவ்ளதா ராஜாவுக்கு ஐம்பது பேர் இவரு குதிரில ரத்துல வர்றாருன்னா முன்னாள் எத்தனை பேர் ஓடுவான் ஐம்பது பேர் அப்சோம் அப்சல்வம் வர்றாரு வர்றாரு வர்றாரு வர்றாருமாங்க ரதத்தில் வருவான் ராஜா மாதிரி வந்து வழியில் நிப்பாட்டுவான் ரோட்ல பரவெல்லாம் கூப்பிடுவான் அழகா முத்தம் கொடுப்பான் இவன் இருக்கிற அழகுக்கு ராஜகுமாரன் இறங்கி முத்தம் கொடுத்தாருன்னா இந்த பாமர ஜனங்களெல்லாம் என்ன செய்யும் ஓட்டு போட்டுருவாங்க எல்லாரும் அவனுக்கு சைட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா நயவசலம் ஆவி குரூப் சேர்க்கிற ஆவி சபைக்குள்ள நம்ம குரூப் சேர்க்க கூடாது ஆள் சேர்க்கெல்லாம் குரூப் சேர்த்து அப்சு ஆவி வந்து அவன் ஒரு குரூப் ஏற்படுத்தான் ஏற்படுத்தி ரோட போறீங்க ராஜாட்ட ராஜாட்ட போய் உனக்கு என்னையா நடக்க போகுது இந்த பாசத்தை ஏன் போற அந்த பாசத்தை போ அங்க போனான் இங்க போ இங்க போ அதெல்லாம் தேவையில்லை எங்கனாலும் இருக்கலாம் கத்தர் ஒருவரே இவன் தான் குழப்பினர் அப்சுலோமீன் ஆவி என்னன்னா நயவசான பவுல் சொ கிடவசனக்கு நமக்கு யாரும் சொல்லு கிறி போதம் எப்படி இருந்துச்சு அதிகாரம் உள்ளதாய் இருந்தது வாசிங்க எங்களுடைய பிரசங்கம் என் பே ஒமும்னுரியந்தது பேசக்கூடாது பண்றது அவனுக்கு ஏத்த மாதிரி பேசுறது அவனுக்கு ஏற்ற மாதிரி சிரிக்கிறது அவனுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறது அவனுக்கு ஏத்த மாதிரி வசனம் சொல்றது அவனுக்கு ஏற்ற மாதிரியே அப்படியும் போறது இந்த ஆவி நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க ஜனத்தை இழுக்கிற ஒரு ஆவி இன்னொன்னு அவனுக்கு ராஜா வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு ராஜா ஆசை வந்துச்சு அம்னான கொண்டாச்சு ஆள் யாரு அம்ன இப்போ அடுத்த ஆள் வந்து டம்மி ரெண்டாவது பையன் வந்து சுத்தமா ஒ நல்லது கெட்டது பேசமாட்டான் கிளைய அவன் வந்து என்னதே அவன் வெளி பையன் அவன் இப்பான் சோத்து சாப்பிட்டுட்டு பேசாம இருப்பான் அவனுக்கு ராஜாவாக ஆசை கிடையாது மந்திரி ஆசை கிடையாது அவன் ஏதாச்சும் பேரளவுக்கு அவன் பாட்டுக்கு வருவான் போவான் அவனுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது அபிகாயிலுடைய பையன் கிளையாப் அவனுக்கு ரெண்டாம் குமாரன் அம்னு செத்த பிறகு யார்தான் போஸ்டிங் வரணும் இவன் தான் வரணும் இவன் அந்த போஸ்டிங்கை பத்தி யோசனையே கிடையாது அவன் பாட்டுக்கு வருவான் அவன் பாட்டுக்கு போவான் எந்த பிரச்சனையும் எந்த சண்டை சச்சரவு அடிதடி கெட்டது மோசம் நல்லது எதுலையுமே தலையிட மாட்டான் இது ஒரு குரூப் நம்ம சபையில இருக்கு அது வாட்டுக்கு வரும் அது வாட்டுக்கு போவோம் ஏங்க செத்துட்டாங்க யாருனாலும் ஜாவு கல்யாணமா நான் போல கூட்டம் சண்டே சர்வீஸ் அது பாட்டுக்கு வருவான் கன்வென்ஷன் வருவான் அவன் பாட்டு கிளேஆப் டீம் ஒரு டீம் இருக்கு அது ஒரு நாள் பிரசங்க மாட்டுறான் அவனுக்கு எதை பத்தியும் இல்ல நீங்க சண்டை அரண்மனையா யாரு பையன் பையன் இதனால இவனுக்கு அம்ன கொண்டதுனால இவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு அடுத்த போஸ்டிங் யாருக்குதான் ராஜாசை நமக்கு வந்து ஆசைகள் எல்லாத்தையுமே சிலுவையில் அறையணும் ஒருத்தனை தள்ளிட்டு வரணும் கூடாது சிந்திக்கவே கூடாது அதுதான் அவனுடைய ஜீவியத்துல தோல்வியினுடைய ஆரம்பம் அதனால யோவாப்பிட்ட ஐடியா போனான் ஆசாரிய ஒரு டீம் கூப்பிட்டான் நீங்க எல்லாரும் என் கூட வாங்க எக்காலம் ஓதணும் யார் ராஜாவாயிட்டான்னு சொல்லிணும் அப்சலம் ராஜா வாயிட்டோம் இந்த ஆள் சாகுற மாதிரியே தெரியல யாரு ஒரேன் அரண்மனைக்கு வந்துட்டான் தாவிது ஒரே ஓட்ட செருப்பு கூட போடல பைபிள் தாவிது வெறுங்கால ஒளிவு மலையில ஏறி ஓடி போய்விட்டான் சொந்த தகப்பனுக்கு விரதமணி எழும்பலாமா தகப்பனுக்கு விரதமா எழும்பலாமா உன்னுடைய சொந்த சத்தியத்துக்கு விரதமணி எழும்பலாமா உன்னுடைய விசுவாச ஜீவித்துக்கு ஒருயே எழும்பலாமா நீ பண்ணுன சுவிசேஷத்துக்கு ஒரு எழும்பலாமா யோசிச்சு பாருங்க அடுத்து அவன் பாவங்கள் கூட ஆரம்பித்ததே அங்க வந்து அசிங்கமா நடந்துகிட்டான் உப்பொருகியில வந்து ரொம்ப தாருமானா நடந்துகிட்டான் கத்தர் பார்த்தார் பசட்டியும் சொல்வாரு ஒருத்தன் தப்பு செஞ்சா அதுக்கு ஏத்த தான் கத்தர் கொடுப்பாரு அப்படியே சொல்லுவாரு பிரிட்டி அவருடைய நியாய திருப்புகள் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் யாக்கோபு அப்பாவை ஏமாத்தினா அவனை யாரை ஏமாத்தினா சொல்லுங்க யாக்கோபு தன்னுடைய அப்பாவை ஏமாத்தினாரு யாக்கோவை யாரை ஏமாத்தினா மாமன ஏமாத்தினாரு அழகா ராக கொடுக்கிறேன்னு யாரை கொடுத்துட்டாரு லேயால இவங்க ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு ஊரு சுத்திக்கிட்டு இருந்து அப்படி பரலவு தரிசனம் அது இதுமா எந்த குட்டிய எப்படி போட வைக்கணும் தெரியும் கண்டுபிடிக்க அதே போல அப்சுலம் தாவிதனுடைய பத்து மறுமனையாட்டிகளோடு தவறு செய்தான் பைபிள் சொல்றேன் அதுக்கு பாச டிவி சொல்றது அவன் கருவாலி மரத்துல தொங்கும் போது பத்து பேர் வச்சு அடிக்க வச்சாரு நெஞ்சுலதான் அடி விழுந்துச்சு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருது பாருங்க நீ எதை விதைக்கிறையோ அது என்ன செய்யப்படும் அப்படிதான் இருப்ப இப்போ சின்ன வாலிப இருப்பாங்க இவங்க சில பொண்ணுங்கள்ட்ட பேசுவாங்க சிரிப்பாங்க விளையாடுவாங்க பம்பு பண்ணுவான் சபையவே குழப்பம் சரி அந்த வாலிப வயசுல இப்படிலாம் தவறு நடந்துச்சு ஓகே அது போறது திருந்திடுவாரு நல்லா ஆயிடுவாரு இவரே இருபது வருஷம் கழிச்சு இவன் பொண்ணு ஸ்டார்ட் ஆகும் இதே கதையை அப்ப இவர் வந்து ஆ அப்படி செய்யக்கூடாது எப்படி செய்யக்கூடாது நம்ம குடும்பம் எப்படி கோத்தரம் எப்படி நீ எப்படிப்பா இருந்த கோத்தர குடும்பத்துல நான் இத கேட்டேன் ஒரு பிள்ளைகிட்ட நீ இப்படி பண்றியோ ஓன் பொண்ணு இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு பண்ண எப்படி இருக்கு அது நான் ஏதோ புத்தி இல்லாம செஞ்சிட்டேன் அதுக்காக அவளுக்கு நீங்க எப்படி சொல்லலாம் அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு பொம்பளை பிள்ளை நான் சொன்னேன் நீ பண்ண சேட்டையில் உங்க அம்மா அப்பா என்ன பாடுபட்டாங்க அறிவு இல்லாம செஞ்சுட்டேன் நீங்க கொண்டு போய் இனிமேல் இப்படி வரும் கேட்கறீங்க வரத்தான செய்யும் வராதா தப்பு சொல்றா நீ எதை விதைக்கிறாயோ அது என்ன செய்யப்படும் அறுக்க வரணும் நீ வந்து கோதுமையை விதைச்சிட்டு நெல்லையா போய் அறுப்ப கோதுமையைதான் என்ன செய்யணும் அறுக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் நடந்துச்சு போய் தாவீதின் மறுமனையாட்டிகள் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அதாவது தனக்கு சக்தி இருக்குன்னு காட்டினான் சொல்லுவாரு பத்து பேர் சுத்தி அடிச்சாங்க தாவீது எவ்வளோ கெஞ்சினான் விட்டுருங்க அவனை அவனை மெதுவாக நடத்துங்கள் அப்படித்தானே சொல்றான் தாவீது கேக்குறான் அப்சராம என்ன செய்யுங்க நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே மூன்று வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோட தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான் அப்பொழுது ஆயுததாரிகள் அவனுடைய ஏன்னா அன்னைக்கு யுத்தத்தில் சோறு தண்ணி இல்லாமல் சுத்திக்கிட்டு இருக்கிறது யாரு காரணம் இவன் தான் காரணம் எப்படி ஒரு கொடூரமான ஒரு முடிவு பாருங்க அழகு அழகுன்னு சொல்லிட்டு அந்த ஹேர் ஸ்டைல் எப்படியே பண்ணிக்கிட்டே அழைஞ்சு கடைசியில் அந்த முடி போய் எங்க தொங்கிடுச்சு கழுத போன வேகத்துல சின்னான சின்ன பின்னமான சன்னல் பின்னலான ஒரு முள்ளு செடிக்குள்ளே போய் தலை இணைஞ்சுக்கிச்சு மாட்டிக்கிச்சு அவனால மேல்றபோது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தோங்கினான் அவன் ஏறி இருந்த கோவேரு கழுதை அப்பாலே போயிடுச்சு அவனால எடுக்க முடியல அவன் தலைய அவன் முடியில இருந்து அந்த முள்ளுக்குள்ள இருந்துட்டு எடுக்க முடியாம தொங்கி அங்கே செத்தான் உன்னுடைய அழகு உன்னோடு கூட நாசமாகும் அதனாலதான் நம்முடைய மார்க்கத்துல அழகு தேவையில்லைன்னு சொல்லுகிறோம் இவனுக்கு ராஜாவாகணும்னு ஆசை பயங்கரமான காரியம் செய்யணும்னு ஆசை ஆனா இவனுக்கு ஆசை இருந்துச்சே தவிர சரி இவன் ராஜாவாயிட்டான் இவனுக்கு அடுத்து யாராவா இவனுக்கு அடுத்துவ சொல்லுங்காலத்துக்கு பிறகு வாங்கணும் கிடையாத எதுக்கு இந்த ஆசை இப்ப பாருங்க மோடி பிரதமர் அவருக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான இந்தியா முழுசு அவர் கையில் இருக்கு ஆனா அனுபவிக்கு யாரு கிடையாது யார் கிடையாதே உள்ள கிடையாதே தமிழ்நாட எடுத்துக்கொள்ளுங்கள் நூறு கோடி அபராதம் ஆயிரம் கோடி கையில இருக்கு எழுவதாயிரம் கோடி ஒளிச்சு வச்சிருக்காங்க யார் கிடையாது யார் கிடையாது உள்ள கிடையாது பிரசங்களை சொல்லி இருக்குது அவனுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா இவன் பண்ற இவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை பார்த்தா ஐயோ பைபிள் சொல்லுது வாசிங்க முடிவில்லை அவன் கண் ரிய திருப்தியாகிறான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இதுவும் மாயை தீராத தொல்லை அவ்வளவு ல வாங்காம வேலை வாங்கி வேலை போட்டு கொடுக்கலாம் அந்த அதிகாரம் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மெடிக்கல் கவுன்சிலுடைய மெடிக்கல் கவுன்சிலுடைய சேர்மன் ஒருத்தர் தான் தெரியுமா உங்களுக்கு தேசாயின்னு ஒரு இந்தியாவில் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜுக்கும் அப்புலோட யாருதான் கையெழுத்து போனோம் அந்த ஒரு ஆள் தான் ஒரு காலேஜுக்கு கையெழுத்து போடுறதுக்கு எத்தனையோ கோடி கேட்டிருந்தான் அதுல லஞ்சம் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி எண்ணூறு கோடி பணம் கிடைச்சான் ஆயிரத்தி எண்ணூறு கோடி பணம் அவன் கையில இருக்கு லஞ்சம் வாங்கி இப்போ ஒரு கையெழுத்து போடுறதுக்கு ரெண்டு கோடி கேட்டிருக்கான் ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டாவது கோடி அவன் பாருங்க ஒன்றரை ஆயிரத்தி ஐநூறு கிலோ தங்கம் ஆனாலும் அவனுக்கு என்ன வரல திருப்தி இல்ல பிடிச்சி உள்ள போட்டு களி சாப்பிட்டு இருக்கான் ஜெயில் என்ன பண்றது இதேதான் அப்சுல்ல முடி ஆவி வாசிங்க 2 சாமுவேல் பதினெட்டு பதினெட்டு பாருங்க 2 சாமுவேல் பதினெட்டு பதினெட்டு அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பெயரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனத்தென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த கிடையாது யார் கிடையாது நீ உன்னுடைய மனசுல பழைய பகையை வைத்துக் கொண்டால் பின்மாற்றத்துக்குள் போனால் ஒருவனுடைய முகத்தை உனக்கு குமாரன் கிடைக்காது ஜெய ஜீவியம் கிடைக்காது சிங்காசனத்துக்கு போகிற பிள்ளை என்ன செய்யாது உனக்குள்ள உருவாகாது அந்த ஸ்திரீ பிரசவ வேதனைப்பட்டு அலறினால் அந்த ஆண் பிள்ளை எங்க எடுத்துக்கொள்ளப்பட்டது அது சிங்காசனத்துக்கு போயிச்சாரு குமாரன் இல்லை என்பது ஜெய இல்லை என்று அர்த்தம் கசப்பு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பரிசுத்த ராஜ்யத்துக்கு எல்லாம் பரலத்துக்கு எல்லாம் போக முடியாது நிச்சயமா போக முடியாது யார் மேலேயாவது ஒரு கோபத்தை வச்சுக்கிறது எவனையாவது ஒருத்தனை பகிச்சிடுறது ஆண்டுடைய சமூகத்தில் வந்து ஒருத்த ஒருத்த முகத்தை இப்படி தூக்கிட்டு அப்படி தூக்கிட்டு வெட்டிக்கிட்டு போய் நீ எங்க வெட்டிக்கிட்டு போனாலும் அங்கே வெட்ட முடியாது மேலே போக முடியாது உனக்கு குமாரன் இல்லை ஜெயஜீவியும் உனக்கு கிடைக்காது தோற்று போவாய் தனக்கு ஒரு அடையாளத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தான் என்ன பிரயோஜனம் தனக்கு சிலையை வச்சுக்கிட்டு சொல்லுங்க உயிரோடு இருக்கும்போதே தனக்கு சிலை வச்ச தலைவர்கள் என்ன பிரயோஜனம் ஜெயஜீவியில் என்ன பிரயோஜனம் ஜெயங்குல கிரகம் அவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்கார்முடி அவனுக்கு அருள் செய்ய எல்லாரும் கண்களை மூடலாம் அப்சுலோமின் ஆவி நம்மை விட்டு போகட்டும் அப்சுலோமின் ஆவிலிருந்து நாம் எல்லாரும் விடுதலை பெறட்டும் அப்சுலோமின் ஆவி நமக்குள்ள இருக்கிறது எதை காண்பிக்கிறது நமக்குள்ள இருக்கிற பகையை காண்பிக்கிறது கொஞ்ச நேரம் நான் பல காரியங்கள பல விதங்களில உங்களுக்கு விளக்கி சொல்றதுக்கு தான் பல உதாரணங்கள் சொன்ன அந்த உதாரணங்களை நீங்க பிடிச்சுக்கிட்டு சத்தியத்தை விட்டுற கூடாது எல்லாரும் கொஞ்ச நேரம் அந்த டைமை நீங்க பயன்படுத்துங்க ஒரு பத்து நிமிடம் எல்லாருங்களை போடலாமா முழங்கால் போடலாமா அந்தவர் இந்த வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிற எனக்குள் சில பகைகள் சில இன்சிடென்ட் மூலமாக சில கால் சம்பவங்கள் சில காரியங்கள் மூலமாக சிலருடைய நடவடிக்கைகள் மூலமாக அப்சுலோமி நாவ் எனக்குள் வந்தது என்னால் மறக்க முடியல என்னால் அதை மறந்து விடணும்னு நினைக்கிற முடியல நான் இன்னும் ஒரே அடியா பகைச்சிக்கிட்டே இருக்கிறேன் என்னை மன்னி மாண்டவரேன் நான் கேசூருக்கு திரும்பி போய்விட்டேன் நான் பழைய நிலவரத்துக்கு திரும்பி போய்விட்டேன் பழைய மனுஷனுக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன் என்னை மன்னியும் நான் சபைக்குள்ள இருந்தாலும் உன்னுடைய முகத்தை நான் பார்க்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய சமூகத்துக்கு வராமலே நான் ஒருங்கி இருக்கிறேன் கதாவே என்னை மன்னியும் கேட்கலாமா எல்லாரும் துணிகரம் கொண்டு நான் பாவம் செய்து விட்டேன் துன்மார்க்கமாய் நடந்து கொண்டேன் இன்னைக்கு ஜெயஜீவியும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன் எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க சத்தத்தை உயர்த்துவோம் ஒரு பத்து நிமிடம் ஆமேன் கத்தர் நம்மை காண்கிறார் இன்னைக்கு இந்த காலை கூட்டத்தில் அப்சுலோமின் வல்லமையை கத்திர அழிக்கும் வந்திருக்கிறார் அன்றைக்கு அப்சுலோம் தொங்கி அழிந்து போனான் அதுபோல இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற அப்சம் அழிந்து போகட்டும் விடுதலையோடு திரும்பிச் செல்வோம் தாவிதோடு சமாதானமாகுங்கள் தேவனோடு சமாதானமாகுங்கள் ஜனங்களோடு சமாதானமாகுங்கள் யாரோட எல்லாம் கசப்பொருக்கோ எல்லாரோட ஒப்புறவாகுங்கள் அன்பின் முத்தமிடுங்கள் ஒரு சுத்தீரிப்பு உண்டாகட்டும் நியாயத்தீர்ப்புக்கு போகாமல் இறக்கத்தை நோக்கி பயணப்படுவோம் அப்சுலோமீனுடைய பல தன்மைகள் ஒன்று ரெண்டு குணங்கள் எனக்குள் இருக்கிறது என்பதை நான் வேத வசனத்தை கேட்கும் போது நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் முகத்தை பார்க்காம இருக்கிறது பகையை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது நேரம் கிடைக்கும்போது அதை சொல்லி காட்டுறது அதை பேசுறது அதை வெளிப்படுத்துறது ரகசியத்தை வெளியே சொல்றது பின் மாற்றத்துக்குள்ளே போனது வருஷக்கணக்கா ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல அவங்க மூன்று வருஷம் ஓடி போய்விட்டார் கத்தடி சபைக்குள்ளே இருந்தே நீ ஒப்புறவாகாமல் எத்தனை வருஷம் இருப்பாய்யா கர்வாலி மரத்தில் அவன் தொங்கினான் எச்சரிப்பை கொடுக்கிறார் ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்வோம் தேவனுடைய பெயர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் பிதா உங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள் யாராவது சமாதானமா இருக்க நாடுங்க உங்கள் குடும்பத்தாரோடு உங்களை நண்பர்களோடு உங்களை உறவினர்களோடு சபையாரோடு ஊழியர்களோடு ஒருவருக்கொருவர் சமாதானமா இருக்க நாடுங்கள் பகையாகிய நடிச்சுவரை தகர்த்து விடுங்கள் ஏசு பகையை சிலுவையிலே கொன்றார் ஓ ரீ ராபால Hallelujah. Kad namoru kudana. Hallelujah. Amen, amen, amen, amen, amen, amen, amen. Hallelujah. Amen. Absalomin kobangal, Absalomin pagai, Absalomin vairakiyam அப்சோமியுடைய வீராப்பு இதெல்லாம் ஒரு நாள் வருஷம் பலிபிடத்துல வையுங்கள் பிரியமானவர்களே ஹலோ லூயா வருஷக்கணக்கா இந்த கசப்பை நீ சுமந்து கொண்டே போக வேண்டாம் வருஷக்கணக்காக வைராக்கியத்தை வைக்க வேண்டாம் ஓ இன்றைய வல்லமை முடிவுக்கு வரட்டும் அன்றடைய சமூகத்தில் முகங்கு புற விழுந்து தேவனோடு ஒப்புறவாகி தேவனோடு முத்தமிட்டு சமாதானத்தோடு திரும்பி போவாயாக ஓ ரபதி சில தாக்குதல்கள் தாக்கம் எனக்குள்ளும் இருக்கிறதை நான் வேதவசனத்தில உணர்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுப்பி அறிக்கை அடலாம் அறிக்கை வந்து சம்பிரதாயம் அல்ல பிரிவார்களே என்பது தேவனுடைய வேதவசனத்துல ஆதாரங்கள் இருக்கிறது அவர்கள் எலும்பி நின்று அறிக்கை தங்கள் நிலையிலே மணிக்கணக்காய் நின்றார்கள் நம்மளாம் ரெண்டு நிமிஷம் தான் சொல்றோம் ஜனங்கள் நிலையிலே நின்று தங்களுடைய நிலையிலே எவ்வளவோ மணி நின்றார்கள் எனக்குள்ள இருக்கிற அப்சலோமை இன்றைக்கு நீர் வெளியே கொண்டு வந்திருக்கிறீர் நான் உன்னை பலிபடத்துல வைக்கிறேன் வருஷக்கணக்காய் பகைகளும் வருஷக்கணக்காய் கோபங்களும் வருஷ கணக்காய் வீராப்புகளும் வயிற வருஷ முகத்தை பார்க்காத தன்மையும் மன்னியோ வல்லம அளிக்கும் நேரம் வந்துவிட்டதோமுக்கு முடிவு நேரம் வந்துவிட்டதோ தாவீது அப்சுலோமை அழிக்க யோசித்தான் யோவாப் யோசிக்காமல் அளித்தான் யோபாப் செய்துதான் சரியானது பிரியமான எப்படி ஆயினும் தப்புவிக்க வேண்டும் என்று தாவீது போராடினான் தேவன் அதை அனுமதிக்கவில்லை இனிமேலும் உனக்குள் அப்சுலோம் தப்பிக்க முடியாத நீ இடம் கூடாதே இன்றைக்கு அப்சுலோமை முடிவுக்கு ஒப்பு கூட இந்த நேரத்தில் எல்லாரும் யோவாபாய் மாறுங்கள் தாவிதை போல அசதியாய் இருக்க வேண்டாம் பாவத்தை மெதுவாய் நடத்துகிற நேரம் இது அல்ல செய்ய ஆவிகளை மெதுவாய் நடத்துகிற நேரம் இது அல்ல உனக்கு ரதமான மந்திரவாதத்தை நீ மெதுவாய் டீல் பண்ற நேரம் எதுவல்ல வைராக்கியத்தோடு எதிர்த்து நின்று போராடு ஜெயித்து விடுவாயாக போடுவோம் இல்ல யோவாபு போல அடிச்சு நொறுக்க போறீங்களா சொல்லுங்க சொல்றான் அப்சுலோமெதுவாய் நடத்துங்க எப்படி எதுக்கு மெதுவாய் நடத்தனும் மறுபடியும் பகை மறுபடியும் வைராக்கியம் மறுபடியும் அதே வேகம் இந்த இருக்கு முடிவு சரி பாவத்தோடு நாமத்தில் எதிர்த்து நெல் திரும்பவும்ி ஜ ஒரு தாவி சொல்லுங்க ஒரு நீங்க தான் முடிவெடுக்கணும் அபிசாயும் நீ தோத்து போனவனாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பின்மாற்ற காரணமாக வனாந்தரத்துல ஒரு கௌதாரியை போல ஓடிக்கிட்டே கிடக்கணும் இன்னும் பிசாசு துரத்திக்கிட்டே இருப்பான் வியாதி உன்னைய மிரட்டிக்கிட்டே இருக்கும் நஷ்டங்கள் உனக்கு குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் நீ பகையும் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பின்மாற்றத்துல போய்கிட்டே இருப்ப இப்படியே போற வாழ்க்கைய மெதுவாய் நடந்து இப்படி பாவத்தோடு ஒத்து போற வாழ்க்கை வேணுமா யோகா என்ன பண்ணால் யோகா நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் நான் இப்படி பேசி மெதுவா நடத்துறது நான் யோசிச்சு நிக்க மாட்டேன் ஏனென்றால் அங்க உள்ள ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்ட போது யோவா அடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க அதுக்கு முந்தினம் அவர்கள் அடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அந்த மனுஷன் என் கைகளில் ஆயிரம் வெள்ளிக்காசு நிறுத்தி கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்ட மாட்டேன் வெள்ளிக்காச நிறுத்த கொடுத்தா கூட யாரும் அடிக்க மாட்டேன் சுத்தி வந்த ஏன் நீ சுத்தக்கு வந்தாய் பாவத்தை அழிக்க வந்தாயா இல்ல ஆயிரம் வெள்ளிக்காசு நான் பாவத்தை விட மாட்டேன் அவைகளை அவர் நெஞ்சினே குத்தினான் இந்த காலை வேலையில பனிரெண்டு விரோதமான சத்துருவாரு அபிஷேகத்தில் சத்துருவை நொறுக்கு வலு சர்ப்பத்தை மிதி சிங்கத்தின் மேல் நடந்த பால சர்பத்தை வலு போடு பாவத்தோடு ஒத்து போகாத மெதுவா போகாத ஜெயிப்பாய் ஆமா இது ஒரு நல்ல நேரம் நீங்க கண்ணே திறக்காதீங்க உன் குடும்பத்தோடு போராடி உன் பேரை கெடுத்து உன் வாழ்க்கைய கெடுத்து உன் குடும்பத்தை கெடுத்து மனைவியை கெடுத்து புருஷனை கெடுத்துல போட்டு நீ மெதுவா நடத்த போறியா மேற்கொள்ள போறியாங்கிறதையும் வியாதியை மெதுவா நடத்த போறியா செய்வினை ஆவிய மெதுவா நடத்த போறியா உன் ஊழியத்தை கெடுக்கிற ஆவிய மெதுவா நடத்த போறியா இயேசுவின் அபிஷேகத்தினால முறியடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தலையில கால வைங்க சம்மட்டி அடியா அடியுங்கள் நர்சரனாக நாம லூயா திரு ஒவ்வொரு அடியும் சாத்தானுடைய தலையை நசுக்கணும் வல்லமைகள் உடைந்து நொறுங்கணும் செய்வனை கட்டுகள் தகர்த்து எரியணும் கண்ணி தெரித்தது நிரம்பும் போதே தெரியும் உனக்கு விரதமான வல்லமை விழுந்துருச்சு உனக்கு விரதமான வல்லமை தொங்கிக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியும் உனக்கு விரதமான வல்லமை ஓடி போனது உனக்கு தெரியும் உனக்குரதமான வல்லமை சுட்டரிக்கப்பட்டது உனக்கு தெரியும் அபிஷேகத்திலே கண்டுபிடிச்சிடலாம் எதிர்க்கும் பேயை நசுக்குவோம் பதுங்கிட்டாலும் பயப்படும் எதிர்க்கும் பேயை நசுக்குவோம் பதுங்கிட்டாலும் பயப்படும் ஏதேனே தூரத்துவோம் ஏ வேல் மாத ஏ தூரத்துவோம் ஏற்றுவோம் ஜெயக்கோடி நாமத்தில் நாமத்தில் எதிர்க்கும் பேயை நசுக்குவோம் அமர் எதிர்க்கும் பேயை நசுக்குவோம் கிட்டாலும் பயப்பாடும் ஏதேனில் துரத்துவோம் ஏ வேல்மா அதை எய்த்தவன் துரத்துவோம் ஏற்றுவோம் அமர் பதுகிட்டாலும் பயப்படும் வேளையில் இந்த கூட்டத்தின் கத்தர் பொருத்தினார் வெற்றி சிறக்கும் இதுவரை வராத எல்லாரையும் பரிசுத்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை தெய்வம் சபைக்குள்ளே கட்டளையிட முடியா ஸ்தோத்திரம் அண்ணுவோம் எல்லா மகிமே அவருக்கே செலுத்தி